ய வயமேலமீ மதுரை கட்சை கண்டோ கவயோயில அலகிண விளபத்து மயிச்ச வரணம் மந்திர ஜக்த முனே எச்சுத்தை அப்படமோ அதிபத்த பரம காமா அனப்பேட்சை நிதிலோ திருவரங்கன் தொழில்முத்து கையார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோட்டியை கிடங்குகள் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதநாத பிரதிஷ்டனாச்சாரிய வேவேதாந்தாச்சாரியாரியம் பிள்ளை தோக்கம் ஜி எஸ் சுவாமியினுடைய வம்சத்திலே எழுந்தவடி இருப்பவராக நம்பிள்ளை அன்னதியினுடைய திருவாரண எங்கரையற்ற விளாமல் செய்து கொண்டிருப்பவரான சுவாமியுடைய திருவெடி சாமரைகளுக்கும் வித்வான்கள் எழுந்தபடி இருக்கிறார்கள் வான்மாவலையில் வித்வான் சுவாமியுடைய திருவெடி தாமரைகளுக்கும் இழம்பெற்று இருக்கக்கூடிய அத்தியாபகர்கள் என்ன கைந்தரியக்கலர்கள் என்ன ஆண்டாண்டு போட்டியாருக்கும் அடியனுடைய பிரதமங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அடியுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முதல் திருவங்காதி முதல் திருவங்காதியிலிருந்து தாரமான விஷயங்களை இந்த போட்டியிலே அனுபவிக்க வேண்டும் அவகாச அனுகுணமாக வித்யாசம் பண்ணுகிறேன் சர்வேஸ்வரன் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி முதலான ஆட்சிமார்களுடைய ஆதிசேயன் விஸ்வசேனர் கருதாளு முதலான நித்திய தேவிகளோடு புக்தர்களோடு எந்தமான வைகுண்டத்திலே ஆனந்தத்தோடு எழுந்திருக்கிறார் அங்கிருந்து அவனை அனுபவிக்கக்கூடியவர்கள் நித்யர்கள் புத்தர்கள் என்ன தயார் நாம் அனைவரும் கீழே இருக்கிறோமே சம்சாரி தேசனர்கள் வைக்குண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே கீழே இருக்கக்கூடிய சம்சாரி சேகனர்கள் இழந்தே போகிறார்களே என்று நம் பேரிலே எந்த நான் வருத்தப்படுகிறான் நம் பேர் ஒரு கருணையை இவர்களை எப்படியாவது திருத்தி பணிபொள்ள வேணுமே என்பதற்காக அத்தனையும் நமக்கு கொடுத்தார் தன்னை வந்து அடைபடும் என்பதற்காக கொடுத்தான் ஆனா யாரோ ஒருத்தர்கள் இரண்டு பேர்கள் அடைந்தார்கள் ஒரு வியாகர் ஒரு ஒரு சுகர் ஒரு நாரவர் முதலான யாரோ நாலுகள் அறிந்து கொண்டு எம்பெருமானை அடைத்தார்கள் ஆனாலும் அவசாரம் பண்ணி பார்ப்போம் இவர்களுக்கு சாஸ்திரத்தினாலே இவர்களை திருத்த உண்ணாது நாமே அவசாரம் பண்ணி இவர்களை என்று தெருவுடன் பற்றிகை தானே அவசாரம் பண்ணினான் ஆமை கழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் பின்னு மிராமனாய் தாமோதரனாய் தாமோதரனாய் கல்கியுமானான் தன்னை என்று திறமுகையில் செய்கிறாரே எவ்வளவுமான் பல பல அவசாரங்களில் செய்தான் அதுல மிக முக்கியமான அவசாரங்களாக ஒரு பத்து அவசாரங்களில் எங்கெடுமான் எடுத்தான் எதற்காக நம் சொந்த சம்சாரி சேரனவர்களுக்கு பகவத் விஷயத்திலே ஒரு ருச்சியை ஏற்படுத்த என்பதற்காக ஆனால் அந்த அவசரமும் பிரயோஜனமற்றதாக ஆனது ராமனாக அவசரம் ஒரு விஜய்சனமே பெறுவதற்கு முன்பாக ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ராட்சசர்களை சொல்லும்படியாக ஆனது கிருஷ்ணனாக பிறந்தான் ஒரு அக்ரூரர் ஒரு மாதாக்காரர் ஒரு வித்ர முதலான ஒரு மூணு நாலு பேரை பெறுவதற்கு முன்பாக லட்சோப லட்சம் பேரை ஆயிற்று நாம் அவதாரம் பணியும் பிறந்து அனுஷ்டித்து காட்டினான் கிருஷ்ணனாக பிறந்து அனுஷ்டானத்துக்கு வேண்டிய சாஸ்திரத்தை கொடுத்தான் ஆனா ராமன் ரொம்ப உயர்ந்தவன் சக்கரவர்த்தி திருமகன் ராஜா என்ன விலகினோம் கிருஷ்ணன் ஒரு இடையன் விலகினோம் எருமான் அவசாரம் பண்ணியும் பிரயோஜனம் எப்படி திருத்துவது விராட்சி நான் புற்ற காலம் எப்படியாவது அவர்களை திருத்தி பணிகொள்ள என்று விராட்சி சொல்ல எம்பெருமான் முடிவு ஒரு யானை கழிக்க வேண்டுமையானால் காட்டி யானை குளிப்பானை குடிக்கே மானனை காட்டி மானை குளிப்பர்கள் அதே போல இந்தவரை கொண்டே இவர்களை திருத்த விழவே என்ன திருவிழா பத்திகை முதல்மான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரித்து கருதினான் அதிலே ஆழ்வார்கள் திருவு தாரணம் பண்ணினார்கள் அருள் மாணன் கேரளசோன் பிரிய வட்டநாதன் அன்பர் தாழ் கூழி நற்பாண நற்களியன் ஈதிவோ சத்து அடைவாமி என மங்காளமாக நிகழ் ஆழ்வார்கள் பதின்மார்கள் அவதாரம் கண்ணினார்கள் அவர்களாலே மனத்தில் இருக்கக்கூடிய இருந்து அகன்றது என்று மனவாழ்மட்டுகிறார் அந்த விட நற்கரைகள் ஆய்வுரைக்க ஆழ்ந்தார்கள் இந்த உலக சிரிங்க வந்துடித்த என்று காட்டுகிறார் வாஸ்கரன் சொல்றமே சூரியன் அவன் உதயமாகித்தே ஆனால் இருக்கக்கூடிய குரங்குகளை அவனால் அகற்ற முடியும் ஆனா மனசில் இருக்கக்கூடிய அகவிருள் ராகம் துவேஷம் காமம் புரோதம் மதம் மாத்தர்யம் முதலானவர்களுக்கு அதை ஆழ்வார்கள் கங்கட் கண்கள் நமக்கு கொடுத்து அதனை அறிந்து கொண்டால் மனத்தில் இருக்கக்கூடிய ராக புயேஷாதிகள் நம்மிடத்திலிருந்து விலகிவிடும் என்று காட்டுகிறார் அந்தமிழ கலைகள் அறிந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகிறுள் நீங்க வந்துவித்த என்று காட்டுகிறார் அப்படி அவதாரம் பண்ணின ஆழ்ந்தார்கள் அவர்களுக்குள்ளே முதலாவதாக அவதாரம் பண்ணினவர்கள் மூவர் முதலாவான் மூரிநீர் வண்ணன் காட்டுகிறாரே முதலாழ்வார் முதலாழ்வார்கள் மூவர் ஆழ்வார் பூதத்தாழ்வார் கையாழ்வார் ஐப்பதீர் ஓணம் அவிட்டம் கதைய மிகை ஒப்பிலவான் ஆழ்வர் உலகத்தில் எப்போவியும் பேசுபுகள் செய்தியார் பூதத்தார் கையாழ்வார் பேச்சுடனே தோன்று சில பால் ஐஸ்வதி மாதம் திருகோண நட்சத்திரத்திலே சங்கரனுடைய அம்சமாக காஞ்சிபுரத்துக்கு அருகிலே நானும் தெருவுபதாரம் பண்ணினார் அதே ஐஸ்வதி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே பூரத்தாய்வார் திருக்கடல் மல்லை என்று வழங்கப்படக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் இன்னைக்கு நாம மகாபுரிகுரம் சொல்லுமே அவ்விடத்திலே தெருவுபதாரம் பண்ணினார் அதே போல ஐஸ்வதி மாதம் கதே நட்சத்திரத்திலே தேயாய்வார் மகிலையிலே தெருவுதாரம் பண்ணினார் அதுல முதல் ஆழ்வார்கள் இவர்களிலே முதலாவதாக அவசாரம் பண்ணி இருக்கக்கூடியவர் வைத்தியாழ்வார் வைத்தியாழ்வார் பெருவுகாரம் பண்ணினாரோ நமக்கு அத்தனை ஆழ்வார்களும் கிடைத்தார்கள் முதல் திருவங்காதை அவசாரம் செய்ததோ நமக்கு நாலாயிரம் மாத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன நாதமிகள் தெருவுகாரம் பண்ணினார் நமக்கு ராமானுஜர் கிடைத்தார் நம்பிள்ளே கிடைத்தார் வேதாந்த தேசிகன் கிடைத்தார் மனவாழ் மாமனிகள் தானும் கிடைத்தார் இத்தன ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்பிள் தானும் நாதமொழிகள் இந்த இடத்திலே கொன்னடி சாத்தியல் செம்பு கழக செல்வா என்ன அழிவு செய்கிறாரே வியாக்கியானத்துல கிருஷ்ணனுடைய திருவடி செம்பொட்கடவடி அப்படின்னு சொல்லணும் திருவடியை போய் செம்பொட்கடவடி என் வியாக்கியான காட்டுகிறார் பலராமன் திருவடி வைத்தாரோ நமக்கு கிருஷ்ணன் ஆகிற செல்வம் நமக்கு கிடைத்ததே என்று வியாக்கியானத்துல காட்டுகிறார் அதனால பொய்யாழ்வார் அவதாரம் பண்ணார் அத்தனை ஆழ்வார்கள் நாலாயிரம் ஆப்புரங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன சங்கர்த்தனுடைய அவதாரம் பண்ணினார் வைத்திய அழிவார் அவசாரம் பண்ணினார் மூவர் சரித்திரம் இருக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அவ்வளவு கேட்டிருக்கக்கூடியது இருந்தாலும் சுருக்கமா விஜய்யாபனம் பண்ணுகிறேன் வைத்தியாழ்வார் புதத்தாழ்வார் பெய்யாழ்வார் ஓடி பெருகியும் யோகி விடாது காலத்திலே ஒரே காலத்துல ஒரு கிராமல் கிடையாது ஓடி தெரியும் யோகிகள் எந்தெந்த இடத்துல பகவத் விஷயத்தை சொல்லணுமோ அந்தந்த விடங்களு சென்று சென்று சென்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரே இடத்துல இருந்துதான் கலக்ஷேபம் பண்ணேன் சொல்லக்கூடாது எங்கெங்க கூப்பிடுறோ சுவாமி சாத கிராமங்களில் இருந்து நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறா சொன்னாரே அதை போல முதலாளுவார்கள் வாழ்ந்தவர்கள் எந்தெந்த இடத்துல பகவத் ஆசைப்படுகிறாரோ அங்கே எடுத்துரைத்தவர் இருப்பவர்கள் மூவர் அப்படி மூவரும் ஒரு கிராமத்திலிருந்து திருக்கோவலூர் என்று இருக்கக்கூடிய இடத்திலே வந்து சேர்த்தார்கள் இன்னைக்கு நம்ம திருக்கோவிலூர் அப்படின்னு மாத்திக்கோம் திருக்கோவலூர்னு திவ்யக் கேத்திரம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு அதுல மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியது திருக்கோவரூர் அவ்விடத்திற்கு முதல்ல பொய்யாழ்வார் தானம் வந்து சேர்ந்தார் முருகண்டூர் மகிழ்ச்சியினுடைய ஆஷ்கமம் அதுல இடைக்கழிங்கிறது இருக்கக்கூடியது நாம இன்னைக்கு ஆங்கிலத்தை வராட்டா அப்படின்னு சொல்றோமே அதை போல இருக்கக்கூடிய ஒரு இடமா அதனால அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் மிருகண்ட மகளிர் அனுமதியை பெற்றுக் கொண்டார் மழையும் கொட்டுறது இருக்காது அதனால சிறிது நேரம் இவ்விடத்திலே இருந்து கொண்டு பகவத் தியானம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஏதோ படுக்கத்துக்கு தூங்குறதுக்கு கேட்டார் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம் அப்படின்னு பகவத் ஞானம் செய்வதற்கு நமக்கு இடம் வேணும் என்று கேட்டார் உட்கார்ந்த பகவதம் ஆனலாம் இவர் படுத்து மன்னிப்பாராம் ஆனாலும் படுத்துக்கொண்டு தானும் இருக்கிறார் அதே சமயத்திலே புத தாழ்வாக வந்து சேர்ந்தார் அவரும் மழைக்கு ஒதுங்கணும் இந்த இடத்துல தவிர வேற இடம் கண்ணின படல நாமும்புமோடு சேர்ந்து மகவத் ஞானம் கேட்கலாம் என்று பிரார்த்திக்கிறார் சரி வரும் ஒருத்தர் தான் லட்சம் படுக்க முடியும் ஆனா ரெண்டு பேர் வந்தா படுக்க முடியாது ஆனா ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் வாரம் இரண்டு பேரும் அமர்ந்து கொண்டு மகவத் ஞானம் கேட்கிறார்கள் மூன்றாவதாக வந்து சேர்த்தார் அவரும் இதே இடத்திற்கு வந்து சேர்த்தார் நாமும் உண்மோடு சேர்ந்து பகவதத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் சேர்ந்து கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்க அவரையும் அழைத்துச் ரெண்டு பேர் உட்கார்ந்தா சௌரியமா அப்ப இன்னொருத்தர் வந்து சேர்ந்தார் வேண்டிதான் பகவானை தியானித்துக் கொண்டு இருந்தார்கள் எந்த இடத்துல துளசி வனம் இருக்குமோ அந்த இடத்துல எந்தமானும் கெழுந்தள்ளி விடுகிறான் எந்த இடத்துல தாமரை புஷ்பங்கள் தூத்து அந்த இடத்துல எந்தமானும் கெழுந்தள்ளி விடுகிறான் இது எல்லாத்துக்கும் மேலே எந்த இடத்துல அடியாறுகள் ஸ்ரீகைஷ்ணவர்கள் இருப்பவர்களோ அந்த இடத்துல எருமானை வந்து சேர்ந்து விடுகிறான் என்று தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் எத்திர துளசி கானம் எத்திர எத்திர பத்மோ வனாதித்த எத்திர வைஷ்ணவாக தத்திர விஷ்ணு சந்திருஷ்டி என்று இருக்கக்கூடிய பிரமாணம் அதனால வைஷ்ணவர்கள் எந்தமானுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கெருமே வந்து சேர்ந்து விடுகிறானா அதனால எம்பெருமான் பார்த்தான் இந்த மூன்று பக்தர்கள் இருக்கிறார்கள் இவர்களை நாம் ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ள வேணும் ஒரு சிறு குழந்தையை தாயாரானவர்கள் எப்படி ஆலிங்கனம் பண்ணி கொடுக்கிறாரோ அதே போல இப்பேற்பட்ட பகவத் பக்தியோடு இருக்கக்கூடியவர்களை நாம் அணைத்துக் கொள்ள வேணும் என்று எந்தெருமான் முடிவு பண்ணினான் ஓரோரு கிஷமும் நாம் எப்படி சார்க்கணும் ஓரோரு க்ளணமும் பகவானுக்கு நம் பேர் பிரீத்தி இருக்கணும் அப்படி பிரீத்தி ஏற்படக்கூடிய காரியத்தை தான் செய்யணும் இந்த காரியம் செஞ்சா பகவானுக்கு அன்பு ஏற்படாது அப்படின்னு நமக்கே தெரியும் தெரிஞ்சதுதான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது இந்த காரியம் செஞ்சா இந்த க்ஷணத்துல பகவான் நம்ம இடத்திலே கொள்வான் அப்படின்னு இருந்ததுதான் அந்த காரியத்தை நாம செய்யலாமா அதனால அப்படித்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் ஆளுங்க நாம் கணிக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் நான் வந்து சேர்ந்தார் தான் மட்டும் அந்த அளவுக்கு பரவாயில்ல ஸ்ரீதேவி என்ன பூமி தேவி என்ன சொல்ல போறேன் கொடைக்காது ஆஸ்தியா இருந்த திருப்பேரன் எல்லாரையும் அழைச்சி ஆனால அஸ்தான நாட்டியாரோடு ஆதிசேஷன் பெருதாழ்வார் முதலான நிச்சயத்தூரிகள் என்ன இவர்கள் அஸ்தான பேரோடையும் வந்து சேர்ந்தார் மூணு பேர் நிக்கிறதே கஷ்டமா இருக்கு இவ்வாறு இத்தனை பேர் சேர்ந்து நெருக்கினா என்னாகும் அதனால விடக் யாரோ நம்ம நெருக்குகிறார்கள் யாருன்னு பார்க்கணும் என்பதற்காக இரண்டு பார்க்கத்திலையும் விட இரண்டு அழ்வார்கள் கொய்கை அழ்கார் புதத்தார் இரண்டு பேரும் விளக்கேற்றினார்கள் மூன்றாவதாக இவ்விடத்திலே செல்பவரின் பணவர் அவர் பார்த்து நேரே கண்டு என்பது நானே தேவித்தார் ஆனாலும் வைத்தியாய்வார் அறிவிப்பு செய்தது முதல் திருவந்தாதி வையன் தவிக்கழவே நெய்யாக வெய்ய விறுவன் விளக்காக செய்ய சுடனாளையான அடிக்கணேன் சொல்மாலே இடநாடு நீங்குகவே என்று தொடக்கமாக ஒரு நூறு பாசுரங்களை வெய்ய அழிவார் அனுகிரகம் பண்ணினார் அன்பே தகவியார் ஆர்வமே நெய்யாக என் குருவி தெரிஞ்ச எது தெரியா நன்குருவி ஞானத்துடன் ஞான தமிழ் புரிந்த நான் இரண்டாவதாக புதத்தாய்வார் நூறு பாசுரங்களில் அனுகிரகம் பண்ணினார் பகவான் தந்ததிக்கு போறோம் ரெண்டு பாருத்திரத்திலேயும் விளக்கு பங்கும் விளக்கே தெரிஞ்சா பகவான் நன்னா ரெண்டு ஆழ்வார் விளக்கேசியா தெரிஞ்ச அப்ப மூணாவது அழிவார் சேவிக்க வேண்டியதானே அதனால பெரியவார் எம்பெருமானம் முழுக்க தானும் சேவித்தாராம் தெரிவிக்கிறார் தெரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்வருக்கன் ஐந்தரமும் கண்டேன் தெருக்கிழன் பொன்னாள் கண்டேன் குறித்தம் பெண்டேன் என்னால் வண்ணம் பால் இன்னு என்று தெரிவிக்கிறார் எம்பெருமானுடைய திருமேனியை சேமித்தேன் ஆசியார் இடம் கண்டு இருக்கக்கூடிய கௌதியை தான் சேமித்தேன் இந்த மூன்று திருவந்தாதி முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இந்த மூணும் சிறந்து ஏகசாஸ்திரம் என்றே விஜயாபனம் பண்ணுவார்கள் வியாக்கரணம் அப்படின்னு சொல்றோம் அந்த வியாக்கரணத்தை மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருந்தார் பாணினி என்பவர் சூத்திரத்தை தானும் காட்டியிருக்கிறார் விருத்திக்காரர் அவர் விருத்தியை தான் அறிவு அதுக்கு மாஷியத்தை ஒருத்தர் பண்ணினார் ஆக மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருந்தார் பிரிக்க பண்ணாலும் அது ஒரே சாஸ்திரமாக கொல்லப்படுகிறது அதே போல கொய்ந்தை அழுவார் புதத்தழ்வார் மூன்று பேரும் மூன்று திருமந்தா அறிவு மூன்றும் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக கொல்லப்படுகிறது தலை பயிற்சி போட்டுருக்கணும் முதல் திருந்தாதி ரெண்டாம் திருந்தாதி மூணாம் திருந்தாதி ஒருத்தருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கணும் அப்படி கொடுத்திருக்க இன்னும் இருந்தாலும் நமக்காக தனித்தனியா நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக சுவாமி பிரிஞ்சு தானம் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு திருவரங்கத்திற்கு சென்றோமே ஆனால் இப்போ இங்க திருவள்ளிக்கணி பஸ்தாதி எப்படி சேவா காலம் அப்படிங்கறது நிலைகள் வைத்தியாய்வார் தினம் திருவோண தண்ணிக்கு முதல் திரு வந்தார் வேயாழ்வார் திருவசாரம் பண்ணின கதைய தனிக்கு மூன்றாம் பெருவா ஆனா பெருவாது வேயாழ்வார் அவசாரம் பணி இருக்கக்கூடிய இரண்டாம் திருந்தாதி மூணாம் பிறகு மூணு சேர்ந்து சனிக்குதான் விஜய் என்றும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மூணு சேர்ந்து ஏக்கசாஸ்கரம் என்ன தெரிவித்தார்கள் ஞான பக்தி சாட்சாஸ்காரங்களை காட்டக்கூடியது ஏகாஸ்திரம் என்ன ஞானம் பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞானம் அந்த ஞானத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பக்தி சாட்சா பக்தி ஏற்பட்டு பகவான வைப்புல எப்படி நாம அனுபவிப்போமோ அந்த சாட்சா்காரம் நமக்கு நேரே கிடைக்கணும் அதனால ஞான பக்தி சாட்சாங்கள் காட்டக்கூடியது முதல் மூன்று திருவங்காரிகள் என்று தெரிவித்தார்கள் இதுக்குதான் பரபக்தி பரஜ்யான பரமபக்தி என்று பெயர் பரபக்தி என்னால் பகவான நேரே காண வேணும் ஓரோரு கணமும் பகவானை காண வேணும் காண வேணும் காண வேணும் என்று இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறது அதுக்கு பரபக்தி என்ன பெயர் பரஜானம் அப்படின்னா அடியார்கள் குழாம்களோடு எவெர்மான் வைகுட்டத்துல எப்படி இருப்பானோ அவனை நேரே காண வேணும் என்கிற ஆசை அதுக்கு பரஜானம் என்ன அது பரபக்தி கண்டு அனுபவித்தால் அதுக்கு பரமக்தி என்ன பெயர் அதத்தான் இந்த முதல் மூன்று திருவந்தாதிகள் முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இந்த மூன்றும் சேர்ந்து பரபத்தி பரஜியான பரமபக்திகளை சொல்ல வந்தது இன்னைக்கு அடியு கொடுத்த மூன்று திருவந்தாதி இல்லை முதல் திருவன்காதி தான் அதனால அவசாரிக்கையை சொல்லணுங்கிறதுக்காக விஜயாபனம் பண்ணினேன் நாம முதல் திருவந்தாதியை அனுபவிக்கிறானா முதலாளிதான் அவசாரம் பண்ணி எந்தருமான் உபக விபூதி நாகன் அப்படின்னு காட்டினார் உபய அப்படின்னா ரெண்டு நர்தான் விபூத்தி அப்படின்னா சொத்து நரம் சுவாமி தலைமன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு தேசத்திற்கு எந்தமான் தலைமனாக இருக்கிறானா ஒன்னு நித்ய மற்றொந்து லீலா விமூட்டி லீலா விமூர்த்திங்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த லோக்கம் பதினான்கு மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நமக்கு பிரகிருத்தி வரைக்கும் இந்த பிரகிருத்தி சம்பந்தம் படைத்த அத்தனை லீலா விபூட்டி அதுக்கு மேல விரசைக்கு மேல இருக்கக்கூடியது எந்தர்மான் வைக்குண்டத்துல எடுத்துள்ளிருக்கிறானே இந்த வைக்குண்டத்துக்கு நித்திய விபூத்தி அப்படின்னு பெயர் ஆனாலும் அந்த இரண்டு விபூட்டிக்கும் எந்தருமான் தான் சுவாமி எ இருக்கூடியவன் பகவான் அப்படின்னு கேட்டமே பகவானுக்கே மோட்ச பிரத சுவாம் அப்படிங்கறது உண்டு என்ன பகவானுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே குருகி ஆழ்வார் முதல் செல்வந்தாவி நூறு பாத்திரங்களினாலே அழிஞ்செய்கிறார் இரண்டாவது ஆழ்வார் அவன் யாரு அப்படின்னு கேட்ட அவன் நாராயணன் அப்படின்னு கேட்டார் மூன்றாவது ஆழ்வார் அவன் வெறும் நாராயணனா அப்படின்னு கேட்க இல்லை அவன் ஸ்ரீஸ்பதி ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி விசிஷ்டமாக இருக்கக்கூடியது வகு அப்படின்னு மூன்றாவதாக பேயாழ்வார் அவதாரம் கணித்தானம் மூன்றாம் செல்வந்தாலே அழிவு செய்கிறார் கிளம்பி திருவிழ முடித்த ஒரே ஆழ்வார் அப்படின்னா அது பெயாழ்வாரையே கூடியது ஆக இப்படி மூன்று பேரும் அன்பு செய்தார்கள் இந்த மூணு பேரும் என்ன சாதித்தார்களோ அதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாயங்களில முதல் மூன்று பதிகங்களினாலே அறிவு செய்கிறார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரம் அதிநலம் அருவினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் உயரது என்ன அழிவு செய்கிறாரே முதல் திருவந்தாதியில நூறு பாக்குறங்களினாலே என்ன வைதி ஆழ்வார் காட்டினாரோ அந்த அர்த்தத்தை சுருக்கமா ஒரு நம்மாழ்வார் காட்டுகிறார் இரண்டாம் திருவந்தாதியில அவன் நாராயணன் அப்படின்னு காட்டினாரே அப்படின்னு தொடங்கி பூமியன் திரு அப்படின்னு முடித்தாரே அவர் என்ன மூன்றாம் திருவந்திய காட்டினாரோ அதன் அம்மாழ்வார் அப்படியே மூன்றாவது பதிகத்திலே மலர்மகள் விரும்பும் நம் அருங்கரவரிகள் என்று காட்டினார் அத்தனை பேருக்கும் மற்ற ஆழ்வார்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னா வைத்தியாழ்வார் புதத்தாழ்வார் பெயார் அந்த இங்கே இருக்கக்கூடிய இரண்டு ஆழ்வாருக்கும் வழிகாட்டி அப்படின்னா அது வைத்தியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு அவருக்கே இருக்கக்கூடியம் அந்த உபய வின் ஊட்டி நாசத்துவத்தை தான் முதல் பாசுரத்தினாலே காட்டுகிறார் வையம் ககழியா அப்படின்னா இந்த பூமியே ஒரு அகலாக தான் காட்டுகிறார் கடலே நெய்யாக கடல் அப்படிங்கறது ஒரு திரவ பதார்த்தா அதனால விளக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நெய் வேணும் அதனால திரவ பதார்த்தமாக இருக்கக்கூடிய கடல் இந்த கடலையே வாழ்கடலே நெய்யாக அப்படின்னு காட்டினாங்க அடுத்து வெடம் விளக்கா சுடறோம் உதயம் உதயசூரியன் அப்படின்னு சொல்றாரு இந்த உதயசூரிய மத அல்வா விடா பிரார்த்தனம் அதனால அவர் தான் அதனால வெய்ய சுடறோம் அப்படிங்கிற அப்படின்னாலே தான் ஆதித்யனை எடுத்து காட்டுகிறார் அவர் தேஜ பதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆதித்யன் அப்படின்னா தேஜத்தோட அபார தேஜத்தோட இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் ஆனால் அவர் விளக்காக காட்டுகிறார் வையம் தவிழியா வாரு கடலின் செய்ய வெதிரோடு விளக்காக அடிக்காலியான் அடிக்கீலாவிட்டி நித்தியவிபூட்டி ரெண்டுத்தையும் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோமே கடல் அப்படிங்கிறது லீலாபிபூட்டியில் இருக்கக்கூடியது ஆதித்யன் அப்படிங்கறது லீலாவிபூர்த்தியில் இருக்கக்கூடியவர்கள் பூமி அப்படின்னா லீலாவிபூர்த்தியில இருக்கக்கூடியது அப்ப நித்திய விபூத்தியில யாரெல்லாம் இருப்பா நித்திய சூடிகள் சக்கர தாய்வான் சன்காழிவான் இவர்கள் நித்திய விபூத்தியில இருப்பாரு அதனால சுடராயி சுடராயி அப்படின்னா சிகிரி சக்கர சக்கர தாய்வார் அந்த சக்கர தாய்வார்தான் சுடராயி அப்படின்னு அந்த சக்கர தாய்வார தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவன் அவனுக்கு சுடரா சுடராயிவான் அப்படின்னு சொல்ல சுடரா அப்படின்னா சக்கர தாய்வான் சுடரழியான் அப்படா தக்கர தாழ்வார தன்னுடைய கையில எண்ணவான் தகழியா வாருகடவே நெய்யாக வெய்ய வெதிரோ விளக்காக அடிக்கே சூட்டினேன் அடி சுடராழியான் அப்படின்னா பகவான் அடி அப்படின்னா பகவானுடைய திருவழி அடிக்கே பகவானுடைய திருவழிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே என்ன என்காட்டினார் அப்ப பகவானுடைய திருவடிக்கு சொல்லுமாவையும் சூட்டினேன் அப்படின்னு காட்டினான் பகவானை நாம நிச்சயப்படி ஸ்தோக்கிரம் பண்ணணுமா பகவான் பகவான நாம அன்பாளிகள் என்ன பாசலத்தினால சோத்திரம் பண்ணிருக்காரோ அதை சொல்லி நாம சோத்திரம் பண்ண வேதம் என்ன காட்டிற்கோ இத்திஹாச புராணங்கள் என்ன காட்டிற்கோ புறத்தாழ்வான் பராக்கரகட்டர் வேதாந்ததீசிகன் முதலானவர்கள்லாம் எத்தனை ஸ்தோக்கிரங்கள் இட்டு எங்களுக்கும் பண்ணியிருக்காரோ அதத்தான் நாமும் பண்ணும் என்று தெருஷார்த்தம் பகவான் பண்ணுவதே நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு அதை சொன்னாலே இதனாலே நீங்குகவே என்ன என்று காட்டினார் அதனால உபய விபூர்த்திக்கும் நாசனாக இருக்கக்கூடியவன் பகவான் என் அனுமானத்தினாலே காட்டுகிறார் ஸ்ரீபாக்கியத்தில் ஆரம்பத்திலேயே முதல் நாள் அத்தியாயத்துக்குள்ளேயே முதல் நாள் அங்குள்ள இத பத்தி ஒரு பெரிய விசாரம் வரக்கூடியது அனுமானத்தினால பகவானை கேள்வி பூர்வபக் தெரிவிக்கிறான் அனுமானத்தினால தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான் சித்தாந்தி பகவத் ராமானுஜர் அது அனுமானத்தினால பகவானை அறிந்து கொள்வது முடியாது கூடாது அப்படின்னு காட்டுகிறார் ஏன் என்ன என்ன அப்படின்னு லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளலாம் அதுல ஒன்றுக்கு பிரமாணம் என்ன கயர் மற்றவருக்கு பிரமேயம் என் கயர் பிரமாணம் எதன் மூலமாக நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம் அப்படின்னு பெயர் பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு விஸ்வத்தில தெரிவிக்கிறது எதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்த ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம் பெயர் பிரமேயம் அப்படின்னா பிரமாணத்தின் மூலமாக எதை அறிந்து கொள்ளிறோமோ அதுக்கு பிரமேயம் அப்படின்னு பெயர் இப்ப இந்த கடிகாரம் இருக்கு அப்படின்னா இது கடிகாரம் அப்படின்னு அறிந்து கொள்வே இந்த கடிகாரத்துக்கு பிரமேயம்னு பெயர் கண்ணால பெயர் ஆக பிரம் பிரமேயம் என்று உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் இரண்டாக நாம பிரித்துக் கொள்ளலாம் இப்ப பிரமேயத்தை பிரமாணத்துக்கு வருவோம் பிரமாணத்தை நாம மூன்று ஆக பிரித்துக் கொள்ளலாம் அதுல ஒன்றுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர் மற்றவருக்கு அனுமான பிரமாணம் பெயர் மூன்றாவதுக்கு பெயர் சப்தம் அப்படின்னா பிரத்யம் அப்படின்னா கண்ணால பார்த்து சில அறிந்து கொள்கிறோம் இது மாம்பழம் இது குல்பம் இது கடிகாரம் இது ஒலி கடச்சி அப்படின்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர் காதாள கேட்டு இப்போ முதல் திருவந்தாதி நடக்கிறது இப்போ திருவாய்மொழி நடக்க போறது அடுத்து ராமானும்திருந்தாதி தேவா காலம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நாம அறிந்து கொண்டுடுறோமே இதுக்கு காதால கேட்டு ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டுடு இதற்கு பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு பெயர் மூக்கால நுகர்ந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொடுக்கணும் இதற்கு பிரத்ய பிரமாணம் பெருமாள் சன்னதியில அச்சக சுவாமி பெருமாளுக்கு தாக்காலி பெருமாளுக்கு கையை காமிச்சு இருக்கார் திருவாராதன கண்டோல பண்ணிட்டு இருக்கார் கழுவே கண்டோல பண்ணிட்டு இருக்கார் இருந்து பச்சாரக பெருமாள் சன்னதிக்கு எழுதல பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் தெரியாது எனக்கு என்ன பிரதாகம் இருக்காங்க தெரியாது அவர் பெருமாட்டை வந்து பவடத்தை பார்த்துட்டு கண்டவுல பண்ணிட்டு இருக்கா கொண்டு வந்தவருக்கே தெரியாது மடப்பிளிக்காரருக்கே தெரியாது போட்டு தான் கொண்டு வந்திருக்கா மேல பருவத்தி மூடித்தான் கொண்டு வந்திருக்கா ஆமா ஆனா நாம தெரிய சொல்றோம் புளியோடுல போயிட்டு இருக்கு அப்படின்னு நாம தெரிய சொல்றோம் எப்படி அப்படின்னா மூக்கால நுகர்ந்து நமக்கு ஒரு விஷய ஞானம் ஏற்படுகிறது இதற்கு பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு நாட்டார சுவைக்கு ஒரு விஜயத்தை கறிந்து கொள்ளமே இதற்கு பிரத்ய பிரமாணம் பெயர் தொகு தொகுறோம் தெரியல அப்படின்னா தெரியல அப்படின்னா பருஷம் வருஷத்துனால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது அப்படின்னா இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பெயர் அனுமானம் அப்படின்னா அது இரண்டாவது வகை இரண்டாவது பிரமாணம் அனுமானம் அப்படின்னு கையர் தூரத்துல பாக்கிறோம் ஒரு மலை இருக்கு மலைக்கு அந்த இருக்கோ தெரியாது மழை தெரியாது அப்படின்னா அனுமானம் பண்ணி அறிஞ்சு கொடுத்துறோம் மலைக்கு அந்த பக்கம் நெருக்கு இருக்கணும் அனுமானம் பண்ணி அறிஞ்சு கொடுக்குறோம் இதற்கு சாத்தியம் அப்படின்னு கைய மலை அதுக்கு மேல புகை இருந்ததுன்னா அதுக்குள்ள ஆனால் அக்னி இருக்கணும் என்ன நாம அனுமானம் பண்ணி அறிந்து கொள்ளோமே இதற்கு ஊகித்து அறிந்து கொள்ளோமே இதற்கு அனுமானம் பெயர் அடுத்து வேதம் இத்திஹாசம் குராணம் தர்மசாஸ்திரம் ஆகமம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆச்சாரியர்களுடைய சோசரங்கள் வியாக்கியானங்கள் இது அர்ச்சனி சப்தம் அப்படிங்கிற பிரமாணத்திலே அடைந்துவிடும் இப்ப பகவானை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா சாஸ்திரம் கொண்டே भगवान, அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு பகவத் ராமானுஜர் காட்டுகிறார் அதுக்கு பூர்வபக்ஷி தெரிவிக்கிறான் இல்ல இல்ல சாஸ்திரத்தை வச்சுட்டுதான் நான் பகவான தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லையே நான் அனுமானம் பண்ணியே அறிந்து கொள்வேனே என்று இந்த கடிகாரம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த கடிகாரத்தை பண்ணினவன் ஒருவன் இருக்கணும் கடிகாரத்தை பண்ணனா இவன் கடிகாரம் ஒருத்தன் இருக்க வேணும் வேட்சி ஒன்பதஞ்சு வேட்டி ஆகு அப்படின்னா இதை பார்த்தா இந்த வேட்டியை உருவாக்கினவன் நெட்டவாடி அப்படின்னு ஒருத்தன் இருக்க வேணுமே அப்படின்னு நாம அனுமானம் பண்ணி அறிந்து கொள்ளும் ஒரு மண் குடம் மண்புத்தை நாம் இருக்கக்கூடியது நடுவில் இருக்கோம் இருக்கு மேல ஒரு ஆறு லோகம் இருக்கு கீழே ஒரு ஏழு லோக்கம் அதனால இந்த பதினான்கு லோக்கமும் தேர்ந்து இருக்கக்கூடியது இந்த பதினான்குக்கமும் திறந்திருக்கக்கூடியது ஒரு அண்டம் அப்படின்னு சொல்றேன் அனுமானம் பண்ணி அறிந்து கொள்ளலாமே எதுக்காக நான் சாஸ்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதனால சாஸ்திர விசாரம் தேவையில்லை என்று அவன் ஆட்சேபனை பண்றான் பகவதர் வேதாந்த வாக்கியங்களை எடுத்து விாரணும்னு தொடங்க தொடங்கும் பொது நீங்க எதுக்காக வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கவே அப்படின்னு கேட்கலாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வேதத்தை கொண்டுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார் ஏன் பிரம்மத்தை வேத வேதாந்தங்கள் மூலமாத்தான் தெரிஞ்சுக்கணுமா தேவையில்லையே அனுமானத்தின் மூலமாகவே தெரிஞ்சு கொள்ள நாம நீட்காக வேத வேதாங்களை தெரிவிக்கிறார் அறியப்பட வேண்டியவன் என்று அறிவிச்சுகிறார் ஜாயத்தை ஏன் ஜாதானி ஜீவந்தி எத்தையும் கடிதம் சந்தி தத் விதி என்ன இருக்கக்கூடிய வேத வாக்கியம் என்ன சத்தியம் ஞானம் பிரம்ம என்ன இருக்கக்கூடிய வேத வாக்கியம் என்ன இது முதலான வேத வேதாந்த வாக்கியங்களை போட்டே பகவான் அறியப்பட வேண்டியவன் மூலமாகவே பகவான் அறியப்பட வேண்டியவன் அனுமானம் பண்ணி பகவானை அறிய முடியாது அப்படின்னு தெரிவிக்கல ஏன் முடியாது அப்படின்னா அதுக்கு காரணத்தை தெரிவிக்கல தூரத்துல மலருக்கு மேல போக வர்றது அப்படின்னா அந்த மலைக்குள்ள நெருப்பு இருக்கணும்னு நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கோமே அந்த ஜானம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா பிரத்யேஷ ஜானம் இருந்தா தான் அனுமான ஜானங்கள் வரும் ஏற்கனவே நம்மளுடைய கிரகத்துல அடுப்பு மண் மண் இருக்கும் அந்த இடத்துலதான் இருக்கக்கூடிய தொகை வரும் அப்படின்னா நெருப்பு இருக்குன்னு நாம தெரிஞ்சுப்போம் அதே போல அப்ப வீட்டுல ஒரு இடத்துல பார்த்திருக்கோம் அதனால இந்த கிடத்திலே மலைக்கு மேல போக வந்த உடனே உள்ள நெருங்குவிக்கணும்னு அனுமானம் பண்ணி அறிந்து கொடுக்கணும் அப்ப அனுமான எப்ப முடியும் அப்படின்னா பிரத்யக்ஷத்தால ஒரு தடவை பார்த்து இருந்தா ஒரு ஜானம் ஏற்பட்டா திரும்ப அனுமானத்தினால அதனை சாதி கொடுங்கிறது முடியும் பிரம்மத்தை நீ இன்னும் பிரத்யக்ஷத்துல பார்க்கவே இல்லையே அதுக்கப்புறம் எப்படி அனுமானத்தினால பிரம்மத்தை சாதி முடியும் அதனால அனுமானத்தின் மூலமாக பிரம்மத்தை சாதிப்பது அப்படிங்கிறது முடியாது அந்த மண்புளத்தை வைத்துக் கொண்டு புயவன் இருக்கிறான் இப்ப அதே போல இந்த லோக்கத்தை பார்த்து இந்த உருவாக்கின ஒருத்தர் பகவானுக்கு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணினார் புயவனுக்கு இருக்கக்கூடியது அத்தனையும் பகவானுக்கு இருக்குன்னு நாம நினைக்க வேண்டி வரும் புயவனுக்கு மண்பாண்டம் பண்ணதற்கு சில காலம் தெரியாது அவனுக்கு ஒரு பன்னெண்டு வரைக்கும் தெரியாது மண் பாட்டம் ஒரு காலம் வரைக்கும் லோகத்தை உருவாக்குறதுக்கு தெரியாது ஒரு காலத்துக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு ஆட்டிவிடும் அப்படின்னா புயவனுக்கு இருக்கக்கூடிய குற்றம் பிரம்மத்துக்கு வந்துவிடும் அந்த புயவன் அப்படின்னா அவனுக்கு நல்ல குணமே கிடையாது கருணை அணுகம்பா இதெல்லாம் எதுவுமே எல்லாரையும் அடிச்சுட்டே இருப்பான் பிள்ளைங்க அடிப்பான் பத்தையும் அடிப்பான் பொண்ணையும் அடிப்பான் பகல் வீட்டாரையும் அடிப்பான் அப்படின்னா அந்த குயவன் எப்படி இருக்கானோ அப்ப அத போலதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மனுக்கு தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நாம சேர்க்க வேண்டி வருவோம் இந்த குயவனுக்கு ஆயுதங்கிறது குறைஞ்ச ஆயுதம் ஒரு எண்பது வருஷம் இருக்காந்து அனுமானம் பண்ணினா யார பார்த்து அனுமானம் பண்றோமோ அவளிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் பகவானிடத்திலே வந்துவிடும் அதனால அனுமானத்தினாலே பகவானை சாதிப்பதும் இருந்து முடியாது கொண்டே சாதிக்கப்பட வேண்டும் என தகவல் ராமானுஜன் சாஸ்திரிவா அப்படிங்கறது ஆனா இந்த இடத்துல வியாக்கியான முதல் திருவந்தாதி முதல் பாத்துரத்துல எடுத்து பெரியவாக்கான அத்தனை வியாக்கியான எடுத்து காட்டுறார் காலட்சேபம் பண்ணாதான் மேல அருளிச்சைகள அர்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முதல் பாக்குறம் முதல் திருவந்தாதி முதல் பாத்துரம் முக்கியமான சாட்சி இந்த முதல் பாத்திரம் போகணும் அப்படின்னா ஸ்ரீபாஷ் குறைஞ்சபட்சம் முதல் நாலு அதிகளும் சாதிக்கிறார் ஸ்ரீபாஷத்துல என்ன காட்டினார் அனுமானத்தினாலும் பகவானை சாதிப்பது முடியாது அப்படின்னு காட்டினார் ஆனா இந்த இடத்துல வையம் தகழியா வாறுகடையாக வெய்யக தினம் விளக்காக செய்ய சிவராடியான அடிக்கேன் சொல்மாடி நீங்குகவே என்ன அனுமானத்தினாலேஸ்வரன் ஒருத்தன் பாத்திரத்தினால பகவான தெரிஞ்சுக்க முடியும் இப்படித்தான் ராமானுஜர் காட்டிருக்கார் இப்படித்தான் வேதம் காட்டுறது பிரம்மசுத்ரமே இப்படித்தான் சொல்றது ஆனா உயிரி ஆழ்வார் அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறாரே இது எப்படி பொருந்தும் என்ன அந்த இடத்துல விசாரித்துக் கொண்டு அதுக்கு சமாதானத்தையும் அச்சரியமான காட்டுகிறார் அழியா அதாவது இப்ப பூர்வபக்ஷம் சொன்னமே இது குறியதுக்கு தான் அழியாவு மேற்கொண்டு இதுக்கு என்ன சமாதானம் என்ன பதில் காட்டுகிறார் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லணும் அது நாம தெரிவிக்கலாம் ஆர்டம் தர்மோபதேசம் மனுஸ்மதியருஷம் அம் வேதாந்த தர்மோபதேசம் என்ற தர்மோபதேசம் அப்படின்னா இந்த வேதத்துக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேதம் சொல்லு அப்படின்னு சொல்றேன் தர்மசாஸ்திரங்கள் மனுஸ்மிருதி பராசரஸ்மிருதி கூடிய ஸ்மிருதி அப்படின்னு கேட்கணும் தர்மோபதேசம் சின்ன ஸ்மிருத்திகள் வேதசாஸ்திர அவிரோகினா வேதத்துக்கு புறம்பாக இல்லாமல் வேதம் சொன்னத அப்படியே சொல்லக்கூடிய விரோதம் இருக்கணும் இவர் ஒன்ன சொன்ன அப்படின்னு இருக்க கூடாது வேதம் சொல்லிட்டு இவர் அப்படி சொன்னா அது பிரமாணம் வேதம் சொன்னதை மாற்றி இவர் சொன்னா அப்ப அதை எடுத்து கூடாது அதனால வேத சாஸ்திர எடுத்துக ஒருத்தன் தத்தினாலேயோ இல்ல அனுமானத்தினாலேயோ சாதிக்கிறானோ அவன் சகா தர்மம் வேதர் அவனே தர்மத்தை அறிந்தவன் நேத்தர மக்கன் தர்மத்தை அறியவில்லை என் தெரிகிறது என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திரம் சொன்ன அர்த்தத்தை பகவானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மூலமாகவும் அனுமானத்தின் மூலமாகவும் சாதிக்கணும் அப்படின்னு காட்டுகிறார் அவன் தான் தர்மத்தை தெரிந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை கொண்டு பிரம்மத்தை தெரிந்து கொள்ளணும் பிற்பாடு வேதத்தை கொண்டு இவன் பிரம்மத்தை தெரிந்து அந்த தெரிந்து கொண்ட பிரம்மத்தை தர்க்கத்தினாலேயும் அனுமானத்தின படித்துறோ்த மற்ற அப்படின்னா பொய்யாழ்வா இங்க வையன் தகழியா வாழ்கடவே நெய்யாக வெய்யகிரவன் விளக்காக செய்ய சொல்லியா நினைக்கிறேன் சொல்வாங்க எதனாலே நீங்கவே என்று என் அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னமே வேதத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர் சாதிக்கவில்லை அப்படின்னா என்ன முதன் முறையாக பகவானை தெரிந்து கொண்டு கொண்டு அனுமானத்தினாலே அறிந்து கொள்வதுங்கிறது கூடாது அப்புறம் அனுமானத்தினால பகவானை சொல்லி ஆகணும் எப்ப வேதத்தை அறிந்து கொண்டு அந்த வேதம் காட்டின வழியிலே அனுமானத்தின் மூலமாக வேணும் அர்த்தங்களுக்கு ஆரம்பத்திலேயே தீபாஷத்துக்கு போய்டமே அப்படின்னு நீங்க நினைச்சிக்க வேண்டாம் அடுத்து சுலபமான பாத்திரங்கள் நான் வரக்கூடியது அதன் மேலே நானும் அனுபவிக்கலாம் அதுல ஆயுதார்கள் அத்தனை பெரும் பத்து ஆழ்த்தார பண்ணினார்களே பதின் மண்மரும் காட்டினது அத்தனை பேரும் மண்டி இருந்தது அப்படின்னா அட்டா எம்பதுமானம் ஏற்றத்தை அத்தனை பேரும் நமக்கு காட்டினார்கள் விதி ஆழ்வார் தொடக்கமாக பெருமுண்டி ஆழ்வார் அத்தனை எம்பதுமானம் அட்டா மூர்த்தியினுடைய வைபவத்தை நமக்கு காட்டினார்கள் பேயார் அவர்கள்லாம் வைகுந்தநாத இடத்துல மண்டி இருப்போம் அவர்கள் மண்டி இருப்பது வைகுந்தநாதனியிருக்கிறார்கள் அல்வாசான உபதேசம் பண்ணுகிறார் செய்ய தாமரை கண்ணமாம் சேந்திர பதிவா செய்ய கரத்துவமாய் சீடார் ஜீவமாய் சுய விபவமாய் தோன்றியவர்களுக்கு செய்யும் அவர் என்னிடத்தில் அஷ்டாவதாரம் எழுதன்னா அனவாழ மாமணிகள் திருவாயுடைய நூற்றந்தாதியில ஒரே பாக்குறத்துல காட்டுறாரு திருவாயுடையுடைய ஓரொரு பக்தனுடைய தாரம் என்ன அப்படின்னா திருவாயுவுடைய நூற்றந்தாதி நமக்கு மனவாரமா இருக்கும் அதனுடைய அர்த்தங்கள் மனசுல ஓடிட்டே இருந்ததுன்னா திருவாரூரி ஓரோரு பதிகம் பத்துகளையும் என்ன காட்டுகிறார்க்கொண்டிருக்கலாம் செய்ய பரத்துவமாய் என்ன இருக்கக்கூடியத்துல காட்டுகிறார் இருக்கக்கூடிய ஏக்கத்தை நம்மழ்வார் இந்த பத்து வாக்குறங்களினாலே காட்டுகிறார் நம்மழ்வார் எப்படி காட்டுறார் அப்படின்னா புய்தி ஆழ்வார் இந்த பாத்திரத்துல காட்டினாரே அதை பத்து பாத்திரங்களினாலே விளக்கமாக நம் ஆழ்வார் அறிவிப்பு செய்கிறார் தமறு வந்தது குருவம் அவ்வருவம் தானே தமர்வந்தம் சிந்தித்திருப்பதே எவன் நம் சிந்தித்து இணையாதிருப்பரே அவன் ஆழ்வியானாம் என்ன ஒரு பாத்திரத்தினாலே தெரிகிறார் எவெருமான் ஐந்து நிலைகளிலே காட்சி கொடுக்கிறார் எபெருமானுடைய முதல் நிலை வைகுந்தம் ஸ்ரீதேவி என்ன பூமி தேவி என்ன நீலாதேவி என்ன அபிஷேகன் என்ன விஸ்வக்ன என்ன நித்தியர்கள் நிக்கர்கள் குறை கூட வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய இருந்து அந்த எபெருமான நாம தெரிவிக்க முடியுமான்னா முடியாது நித்தியர்கள் முக்கர்கள் தான் அவன் நம்மால அவனை அனுபவிப்பது முடியாது அவன் இருக்கக்கூடிய தேசங்கிறது வேறு அவன் இருக்கக்கூடிய தேசம் நித்தியபிபோகி நாம் இருக்கக்கூடிய தேசம் இல்லா விபூதி ஆனால அந்த எந்திரமான் நமக்கு இல்லை எந்த இரண்டாவது நிலை வியூகா எந்தெமான் திருப்பாறு கடல்களை கிடக்கிறானே எதுக்காக கிடக்கிறான் நமக்காக கிடைக்கிறானா அப்படின்னா இல்லை இந்திரனுக்காக கிடக்கிறான் பிரம்மாவுக்காக கிடக்கிறான் ாக கிடக்கலாம் அவர்களுக்கு தான் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டது ஆனால் அந்த ஆபத்தை போக்கணும் என்பதற்காக திருப்பார் கடலிலே எங்கதுமான் கிடக்கலாம் அதனால இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய பகவானும் நமக்கு இல்லை மூன்றாவது நிலை அந்தரியானியாக எவெதுமான் காட்சி கொடுக்கலாம் கடவுள் அப்படின்னு சொல்றோம் கடவுள்னா என்ன வைகுந்த இருக்கக்கூடிய பகவான் வைகுந்தத்தை கடந்து திரதையை கடந்து சப்த ஆபரணங்களை கடந்து நாம் இருக்கக்கூடிய நம் இடத்திலே நம்முடைய மனசுக்குள்ளே காட்சி கொடுக்கிறானே கடந்து வந்து உள்ள இருக்கிறபடினால பகவானுக்கு கடவுள் அப்படின்னு பயன் பார்த்து சார்த்தை கடவுள்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா ஓரொருத்தே கமலத்திலே எங்கெவான் எழுதான கடவுள் அப்படிங்கிற அதனால எங்களுமான் மூன்றாவது நிலையில இருக்கிறானே அவரை நம்மால அனுபவிக்க முடியுமான்னா முடியும் எப்ப முடியும் அப்படின்னா நாம திருமண போல இருந்தால் நம்மால முடியும் ஏன்னா அந்த எந்திரமான நாம அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு அட்டாங்க யோகம் என்பது நமக்கு கை வந்திருக்க வேணும் நமக்கு அட்டாங்க யோகம் தெரியாது கூடிய பகவானை நம்மால் அனுபவிக்கணும் கருத முடியாது எம்பெருமானுடைய நான்காவது நிலை தீபவங்கள் அவசாரம் பண்ணினானே ராமனாக பிறந்தான் வராக அவசாரம் பண்ணினான் முஸ்லிம் அவதாரம் பண்ணினான் இப்படி எம்பெருமான் பல பல அவதாரங்களை செய்திருக்கிறானே அவதாரங்கள் ஏதோ பத்து அவதாரம் நினைச்சிருக்கவே இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் அவசாரங்களை அவசரம் என்ன நமக்கு திருமுக சுருக்கமா ஒரு பத்த காட்டினார் வேதாந்திர தேசிய தசாவதார சோத்திரம் என்ன ஒரு பத்து அவதாரத்தை காட்டினார் பாகவதத்துல சுக்காச்சாரியன் அவர் ஒரு இருபத்தஞ்சு அவதாரத்தை காட்டினார் விஷ்ணு சாதஸ் நாம்க்கு பீஷ்மாச்சாரியர் அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு அவசாரங்களை காட்டினார் அதுக்காக முப்பத்தி ரெண்டு தானா அப்படின்னா அது இல்ல முப்பத்தி ஆயிரம் இருக்கிறது ஆனா அதுல நமக்கு சில அவதாரங்களை மட்டும்தான் காட்டி உள்ளார்கள் இப்படி எந்த அவசாரம் பண்ணி இருக்கிறானே நாம சேவிக்க முடியுமா அப்படின்னா முடியும் எப்ப முடியும்னா ராமன் காலத்திலே பிறந்தால் ராமனை சேவித்திருக்கலாம் கிருஷ்ணன் காலத்திலே பிறந்திருந்தாலும் கிருஷ்ணனை சேமித்திருக்கலாம் ராமன் அவதாரம் பண்ணது இருக்கும் கிருஷ்ணன் பிறந்தது முந்தன யுகம் துவாபரம் ஆக ராமனையும் மத்திய அவதாரம் கூர்மா அவதாரம் வராஹ அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் வரைக்கும் இல்ல பரசுராமன் அங்கேயிருந்தார் இங்கே இருந்தார் இப்ப மத்ய கூர்மா வராஹ வாமன நாலு அவதாரங்களும் கிருஷ்ண பேத்துல நடந்தது பரசுராம அவதாரம் ராமாவதாரம் இந்த ரெண்டு அவதாரங்களும் நடந்தது பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த ரெண்டும் துவாபரை நடந்தது அப்படின்னா நாம கிருதயுகத்திலேயோ இல்ல திரேதாயுத்திலோ துவாபரை பிறக்கவில்லை நாம பிறந்திருக்கிறது கலியுகம் கலியுகத்திலே பிறந்திருந்தால் அப்ப அந்த ராமனையும் கிருஷ்ணனையும் எப்படி ஜீவிப்பது விபவத்திலே இல்லை கல்வி அவதாரம் கலியுகத்துலதான் நடக்கும் அப்படின்னா நடக்கும் நாம இருக்க மாட்டோம் யுகிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் சொன்னது அதுல ஐயாயிரத்தி நூத்தி பத்து வருஷம் தான் தாண்டி இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வருஷம் போனும் அது வரைக்கும் நிச்சயமா நாம இருக்க நம்ம பேரன் பேசி இது இருக்க இப்பவே ஒருத்தர் சொன்னார் காலத்திற்கு முன்ன உடனே அடியுடைய ஆச்சாரியன் திரங்கி ஐயாயிரம் வருஷத்துலயே நாடு தாங்கலையே இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் எப்படி தாங்கணும்னு கேட்ட நாம இருக்க மாட்டோம் ஒரே பதில் அதனால சந்தோஷமா நாம போய் தங்கலாம் வைகுண்டத்துக்கு நாம அடைஞ்சு விடலாம் ஆக இந்த கல்விபனுடைய கடை வீட்டில தான் எவ்விதமான கல்வி அவதாரம் பண்ண போகிறான் அப்படின்னா எந்த விதமானுடைய நான்காவது நிலை விபவம் அப்படின்னா அதுவும் நமக்கு இல்லை அப்படின்னா பகவானை இழந்து போக வேண்டியதுதானா தினம் இல்லை அர்ச்சாமூர்த்தியாக எவருமா காட்சி கொடுக்கிறானே கோயில் திருமலை பெருமாள் தூரில் முதலான திவ்யக்ஷேத்ரங்களில் பார்த்த பாரதியாக திருவல்லிச்சேணியிலே காட்சி கொடுக்கிறான் திருக்கணவரம் சௌரி பெருமான் என்ன திருக்குரு ஆதிநாதன் இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அர்ச்சாமூர்த்தியாக எவ்வருமா காட்சி கொடுக்கிறானே அடியார்கள் இட்ட பெயரையே தன்னுடைய பெயராகவும் அரியார்கள் விட்ட உருவத்தையே தன்னுடைய உருவமாக ஏற்றுக்கொண்டு ஓரோரு திவ்யக்ஷேத் காட்சி கொடுக்கிறானே அது மட்டுமல்ல மகாதிபதிகளுடைய இருப்பிடத்திலேயும் ஆச்சாரிய திருமாளிகளிலேயும் ஓரொரு பக்தனுடைய இருப்பிடத்திலேயும் காட்சி கொடுக்கிறானே அவர்கள் அத்தனை தோறும் அச்சாமூர்த்தியாக காட்சி கொடுப்பவர்கள் அவர்கள் தான் நமக்காக இருக்கக்கூடியவர்கள் பின்னான் அவர்கள் அறிந்தும் திருமூழிக் கடத்தானாய் முதலானாயே என் ஆழ்வார் அறிவிப்பு செய்கிறாரே இவர்கள் அத்தனை பேர் அஷ்டாமூர்த்தியுடைய வைபவத்தை காட்டுவதற்கு காரணமே எய்தி ஆழ்வார் அறிவிசாத்திரம் அத்தன பேருக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது கமர் பங்கதம் அவருவம் தானே கமர் பங்கத பேர் மற்ற பேர் அரியார்கள் பார்த்து என்ன உருவத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுகிறார்களோ அப்போதையே காட்சி கொடுக்கிறார் ஆனால் திருமலைகள் எந்தெருமான் வெங்கடவனாக திரு வெங்கடமுறைகனாக காட்சி கொடுக்கிறான் அவ்வளத்துல ராஜா போய் பிரார்த்தித்தார் நாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க சுமதீவர ராஜாவுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி எங்கெருமான் திருவகை கேணிட்டு வெங்கட கிருஷ்ணமாக காட்சி கொடுக்கிறான் அப்ப அடியாறுகள் ஆசைப்பட்ட உருவத்தை எங்கெருமான் ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுக்கிறான் அடியாக தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொள்ள ஏன் பார்த்த சாரதிக்கு நாம பார்த்த சாரதி திருநாம நாராயணன் அப்படின்னு சொல்ல ஏற்றிருக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் ஆனா யாரோ ஒரு அடியவர் பார்த்து நீ பார்த்த சாரதி அப்படின்னு திருநாமத்தை கொடுத்திருக்க இன்றும் அந்த அந்த திருநாமத்தையே தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டு இவ்விடத்திலே காட்சி கொடுக்கிறான் நஞ்சியர் எங்கிற பெரியவர் எழுந்தருளில் இருந்த காலம் எங்க நாள்மான் எங்க பெரியவர் எழுந்தருளில் இருக்கக்கூடிய காலம் எங்க நாள்மான் பக்கணத்துல ஒரு பெருமாள் வராத்திரி பப்பணத்துல வந்து எனக்கு வெண்ணக் கொழுன்னு ஒரு நாள் கேக்குறார் அடுத்த நாள் மறுபடியும் வந்து எனக்கு நாவல் பழம் கொழு கேக்குறார் எனக்கு பால் கொழுன்னு கேட்கிறார் இவருக்கு என்ன நிச்சயப்படி நம்ம நம்ம இடத்துல வந்து தூங்க விடாம நாவல் குழாங்கு அதற்குழு கேட்கிறீன் நஞ்சிகருடைய திருவாராசன பெருமாள் நம்முடைய கையர் ஆயர் சேது அப்படின்னு சொன்னாரா சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அடுத்த நாள் பால் என்ன நாவல் படம் என்ன தயிர என்ன எல்லாத்தையும் எடுத்துங்க நஞ்சீகருடைய மனத்துக்கு வர எங்கடாயிலாம் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு சுவாமி நானும் தன்னியாஜி இந்த பால் பழம் இதெல்லாம் நான் எடுத்துக்க போறதில்லை இதை எதுக்காக கொண்டு வந்தேன் கொண்டு வர சுவாமி மாட்டு பெருமாளுக்கு கொண்டு வந்தேன் மனத்த திருவாரத பெருமாளுக்கு கொண்டு வந்தேன் தெரிவித்தார் ஏன் பெருமாளுக்கு நான் தான் நிச்சயப்படி கண்டவுள்ள பண்றேனே நீர் எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க என்னுடைய தொக்காட்டுல ஒரு ஒரு நாளும் வந்து இந்த பெருமாள் கேட்கல அப்படின்னு சொன்னார் பெருமாள் கேட்கறாருன்னு சொன்னீர் வாசம் என்னுடைய திருமாளிக பெருமாள் தான் கேட்கிறார்க்கும் அவன்கிட்ட தெரியும் அப்படின்னு கேட்டேன் சொப்பனத்துல வந்த பகவான நீர் யாரு அப்படின்னு கேட்டேன் நான் தெரிவித்தாராம் உடனே நஞ்சிகர் அதை கேட்ட அப்படி மூச்சத்து விடுத்தார்கள் அவர் திருவாராதன பெருமாளை எழுத சொல்லியிருக்காரு அந்த பெருமாளுக்கு பார்த்து உனக்கு நான் ஆயுர் சேது திருநாமத்தை கூட்டுகிறேன் அப்படின்னு சொன்னான் யாருக்கும் தெரியாது நஞ்சியர் பெரிய திசைகளுக்கு தெரியாது அவருக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் நாங்கள் எந்திரிய கட்டெங்கும் நானும் அவரும் அரிதும் எனக்கும் பகவானுக்கும் தெரியும் ஆனா பகவான் நான் கூட்டின பெயரை உகந்து ஏற்றிக்கொண்டு நஞ்சியர் எனக்கு பெயர் வச்சிருக்கார் எங்களுடைய பெயர் ஆயர் சேர்ந்து உன் மனசுல சொல்லியிருக்கானே அப்படின்னா நான் கூட்டின பெயரை பகவான் ஏற்றி கொண்டான்னு தானே அர்த்தம் என்ன அவர் மூர்த்திக்கு விழுந்தார் ஓகேன்னா அடியாரிகள் பார்த்து என்ன திருணாமத்தில் இருகிறார்களோ அதனையே எவெருமான் உகந்து ஏற்றிக் கொள்கிறான் என்று தெரிவிக்கிறார் நம்பிள்ளை நம்பிள்ளையினுடைய நமதியில் இருந்துதான் நித்தியபடி காலக்ஷேபம் அப்படிங்கிறது நடக்கிறது நம்பிள்ளையினுடைய ஆஸ்தானில் இருந்துதான் நடக்கணும் ரொம்ப நாள இருந்தது ஆனா அந்த சுவாமி தானும் நிறைவேற்றி இருக்கிறார் அதனால அந்த நம்பிள்ளை அவர் காலத்துல நம்பிள்ளையுடைய சீடர் ஒருத்தர் ஒரு பெருமாளை எடுந்தொருள் அவருடைய கையில கொடுத்து இப்பதான் பொற்கொள்ள நிலத்திலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால தேவிரி திருவாராதன் கண்டறி இந்த பெருமாளைக்கு ஒரு திருநாமத்தை வச்சு திருநாமத்தை சூட்டி அடியனுக்கு கொடுக்க வேணும் என்று நம்பிள்ளை நிலத்துல கொடுத்து விட்டு சென்று விட்டார் நம்பிள்ளையர் ராசிரி முடிக்க யோசிக்கிறார் இந்த பெருமாளைக்கு என்ன திருநாமத்தை சூக்கலாம் நாராயணன் அப்படின்னு சுக்கலாமா யோசிக்கிறார் இல்ல உலக பெருமாள் திருவிக்ரமன் அப்படின்னு சொல்லலாமா இல்ல பரமன் அப்படின்னு யோசிக்கலாமா என்ன எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் என்னென்ன திருநாமம் தெரிவிக்குமோ அந்த திருநாமத்தெல்லாம் வைக்கலாமா என் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய சொக்கம் சொக்கனத்திலே எம்பெருமான் காட்சி கொடுத்து எனக்கு நாராயணன் பரவாசு தேவன் திருவிக்ரமன் இந்த திருநாமத்தெல்லாம் வைக்காதீங்க ஏஷநாராயணீமான்தாரியாகசோ மப்புதான் புரில் வட்டாமதுரையிலேயும் கோபுரத்திலேயும் பெருவாய்க்காடியிலேயும் கோவர்தனத்திலேயும் எந்தெருமானுக்கு அவ்வளவு பிரீதி வழிகுண்டனன் பேர் கூட்டாதீர் வாசுதேவன் கயற்கூட்டாதி மதுரையாதி மன்னன் என் கயற் என்று தெரிவிக்கிறார் மதுரையான மன்னன் அரே நிலை தொட்டு என்றும் அதிர் புகார் தனா கண்டே தோழினான் என் அன்றாட அதான் விஞ்சு அடியாடி விட்ட பெயரையே தன்னுடைய பெயராக பெயர் மற்ற பெயர் பகவத் ராமானந்தர் ஒரு தரவ மாதத்துக்காக எழுந்த விடுகிறார் பிக்ஷை எடுத்து தான் பிரசாத ஸ்வீகாரம் அணி கொள்வரேன் அதுக்காக ராமானந்தர் எழுந்தார் காவேரி மணல்ல திருவிழங்க சிறு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க காவேரி மணல்ல ஜலத்தை சேர்த்து அப்படியே ரங்கநாதனுடைய திருவுருவத்தை மண்ணால பண்ணி வச்சு அந்த இடத்துல ராமானுஜர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் ராமானுஜர் பார்த்து உங்க பெருமாள் எதோ கார்காரம் சொல்ல ராமானுஜர் பார்த்து அப்படியே விழுந்து கண்டம் சமர்ப்பித்தார்க்கு தெரிவிக்கிறார் ராமானுஜரின் பெயர்பட்ட வேதாந்தி யாரோடு சிறு பிள்ளைகள் அவர்கள் மண்ணால எத்தையோ பண்ணி இருக்கலாம் உடனே அவர் விழுந்து சேமித்தார் அப்படின்னா எதுக்காக அந்த இடத்துல சூக்மத்தை நாம் அறிந்து கொள்ள ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய அந்த உருவத்தை வெறும் பொம்மை மன்னால் செய்யப்பட்டதுன்னு நினைக்கல இந்த பொம்மை இது ரங்கநாதன் என்ன அவர்கள் நினைத்தார்கள் அரியார்கள் பார்த்து எந்த இடத்துல பகவான் அப்படின்னு நினைக்கிறாரோ பகவான் அவ்விடத்துக்கு எழுந்தொழுந்து விடுகிறான் அதனால ராமானுஜர் பார்த்து சாட்சாத் ரங்கநாதன் இங்கே இருக்கிறான் இப்ப ரங்கநாதன் அங்க இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நிச்சயமா இருக்கான் என்று விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார் என்று தெரிவிக்கிறார் அதே இடத்துல இன்னொரு ஐத்தீகத்தையும் காட்டியுள்ளார்கள் தமரு கந்த குருவம் அவ்வருவம் தானே தமிரு கந்த பேர் மஸ்டேர் அதே இடத்துல ராமானுஜரை பத்தி இன்னொரு ஐதீகமும் காட்டியுள்ளார்கள் ராமானுஜன் மாதுக்கரசு எழுந்து விட்டாரா அந்த குழந்தைகள் திருவரங்கநாதனுடைய விக்கிரகத்தை செய்து கொண்டு மண்ணால கழிமண்ணோ இல்ல ஆட்சி மனதோ அதன் செலத்தை சேர்த்து பிரசஞ்சு வச்சு செய்து இந்த ரங்கநாதனுக்கு திருநாராசனம் திருவாநாதன் மணி தடியை சமர்ப்பிக்கணும் பொங்கல் பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கும் பொங்கல் சமர்ப்பிக்கிறார் அதையே பொங்கலா மாத்தி பொங்கலா மாத்தல அவ பொங்கலா வெச்சு அதையே மண்ணால செய்யப்பட்ட பகவானுக்கு கண்டகளை பண்றா உங்களுக்கு புரியணும் மண்ணால செய்யப்பட்ட பகவான் மண்ணால செய்யப்பட்ட பகவான் எனக்கு பாவம் வந்து சேரும் அதனால மண்ணாலேயே அவர்கள் தான் சேர்த்து ஜலத்தை சேர்த்து பெசஞ்சு அதையே பொங்கலா அந்த ரங்கராஜன் என்று சமர்ப்பிக்கிறாராம் பெருமாளுக்கு தனிமை கேடவில் பிற்பாடு அடுத்து தாக்குமராகும் தாசுமரம் முடிஞ்ச முதல் பிரசாதம் நம் ஜீயர் அப்படின்னு சொல்லுவான் நாயந்தே அப்படின்னு பகவத் முன்ன வந்து அந்த பொங்கல் பிரசாத ஸ்ரீகாரம் பண்ணிப்பார் இது திருவரங்க கோவில்ல பெரிய கோவில்ல நடக்கக்கூடிய வழக்கம் இப்ப அதே போலத்தான் இந்த சின்ன குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கா பொங்கல் ராமானுஜர் விழுந்து தேவிச்சு பக்கத்துல மண்ணால செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை அவர் தான் தன்னுடைய கலையிலே வைத்து ஸ்ரீகாரம் பண்ணி என்று தெரிவிக்கிறார் அப்படின்னா ராமானுஜர் எப்பேற்பட்டவர் அவருக்கு பின்னாடி எழுநூறு சன்னியாசிகள் அதுக்கு பின்னாடி பதினோரு ஆயிரம் பரம காந்திகள் லட்சோப லட்சம் ஸ்ரீகழிவர்கள் இத்தன பேர் வரக்கூடிய ராமானுஜர் யாரோ குழந்தைகள் உடனே இவர் விழுந்து தீவித்து அதை பெற்றுக் கொண்டாராம் அப்படின்னு நான் நினைக்கிறேனே பகவான் அவ்விடத்திலே விழுந்து தள்ளி இருக்கிறான் பகவான் இதை பொங்கல் என்று நினைத்து எங்கள் நன்றிக்காரன் நம்பினான் அப்படின்னா அவன் எதை சாப்பிடாமோ அத நாமஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ளும் உட்பு கலைஞரின் கீதவாடே உடுத்து கலந்து கொண்டு என்ன பிரியாணி எடுத்துட்டானோ அதனும் எந்த கண்டத்தை சாப்பிடும் இது விஷமா இருக்கு நாம சாப்பிட்டா போயிடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது பகவான் அபு செய்த பிரசாதம் அப்படின்னு நினைச்சு நாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய வைராகியம் நமக்கு இருக்குதுன்னா நான் சொன்னேங்களுக்காக சாப்பிட்டானே என்னுடைய பிரசாதம் நான் அமுது செய்வது எங்கேயாவது விஷமாகுமா என்பதுமானது சமர்ப்பித்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள விஷம் நாம் காட்டா போயிடுவோமோ அப்படின்னு பயம் என்று காட்டா போயிடுவோம் என்பது பிரசாதம் எதுவாறு என்ன சரி பகவானுடைய அமுல் செய்த பிரசாதத்தை தவிர பண்ணிக்கொள்வதில்லை என்கிற உறுதியோட விஷத்தை காத்தாலும் வைராக்கியம் இவனுக்கு உறுதி இருக்கிறதே அதனால எம்பெருமான் அதனை அமுதமாக தான் மாற்றி விடுகிறான் விஷத்தை சாப்பிட்ட உடனே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் கிடையாது பிரகதாரன் விஷத்தை சாப்பிட்டா அதுக்காக போயிட்டாரா என்ன வருன் விஷத்தை உண்டா அதுக்காக போயிட்டாரா என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதை சாப்பிட்டாலும் உயிரோடு அவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா ாயே யாரு எனக்கு தேவையில்லை நீ ரிக்காமல் விட்டால் எத்தனை பேர் சிறந்து என்னை ரட்சித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று வேதாந்தீகன் அறிவிச்சுகிறார் ஆனாலும் இப்படி ஒரு லிட்டையிலே தான் ராமானுஜர் எழுதில் இருந்தார் அவ்ருவம் தானே தமிழகம் இந்த எங்கெருமான திரவிய நிரூபணம் என்பது கணுவது என்று கூடாதது அப்படின்னு காட்டினார் பாகத்தினுடைய ஜன்மத்தையோ இல்ல அச்சாமூர்த்தியான எங்கெருமான திரவியத்தையோ நிரூபணம் பண்ணுவது என்பது மாத்திருக்கையோ கொடுக்கும் என்று வியாக்கியான காட்டுகிறார்கள் ஒருவர்கள் அப்படின்னா என்ன நம்ம ஒரு வெள்ளிச்சொம்பு இருக்கு அந்த வெள்ளிச்சொம்புல கொடுத்தோம் எனக்கு கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை கொஞ்சம் பண்ணி கொடுக்கும் கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை பண்ணி கொடுத்துதான் அதை வாங்கும்போது வெள்ளில பண்ண பகவான் இந்த பகவான் வெள்ளில இருக்க இவர் சங்கத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அதனால நமக்கு என்ன பாப்போம் அப்படின்னா மாத்திரு யோனி பருக்கிறேன் மாத்திர யோனி பருக்கிறேன் இந்த தகப்பனாருக்குதான் இவன் கிளம்புறான்னு எப்படி தெரியும் தாயாச்சுதான் தெரியும் அப்படின்னா இவன் பார்த்தானா அப்படின்னா அதுல சந்தேகப்பட்டானே ஆனால் அவன் எவ்வளவு தாழ்ந்த கத்திக்கு செல்வனோ அப்படிப்பட்ட தாழ்ந்த கத்திங்கிறது நமக்கு ஏற்படும் பகவானுடைய இருக்கிறம் இருபில் இருக்கட்டும் மண்ணில் இருக்கட்டும் தங்கத்துல இருக்கட்டும் ரத்தனத்துல இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் வெள்ளியில செஞ்சதுனால ஏற்காம் தங்கத்துல இருக்கிறதுனால உயர்த்தி இரும்புல இருக்கிறதுனால தாழ்த்தி அப்படிங்கிறது கிடையாது பகவானாக இருக்கிறபடினால ஏற்றம் தங்கமோ வெள்ளியோ ஏற்றம் இல்லை அந்த இடத்துல எழுந்தான் அதனால ஏற்றமே தவிர இந்த உலோகங்களினாலே ஏற்றம் கிடையாது அதனால அப்படி நினைப்பதுங்கிறது கூடாது என்கிற அர்த்தங்கள் எல்லாவற்றையும் இப்பாசுரங்களிலே தான் காட்டினான் அடுத்து இந்தியழ்வார் அஷ்டை அப்படின்னு பார்க்கமே எத்தனையோ அஷ்டாவதார எபெருமான்கள் இருந்தாலும் அழிவார் மண்டி கிடந்தது அப்படின்னா சினிவாசப் பெருமாள் திருவங்க எப்பெருமானிடத்திலே அவர் தான் மன்னி கிடந்தார் அதனால அந்த சினிவாசப் பெருமாள் விஷயமாக அறிவு செய்த ஓவிரண்டு பாத்திரங்களை நாமும் அனுபவிக்கலாம் ஊரும் வரிகரவம் ஒன் குரவர் மாயை பெருமியை காற்றையும் வெங்கடமே நேரத்துற என்னும் திருமலையில பாம்புகள்னா ஊரடம் ஊரும் வழியடம் உன் குறவர் அங்கு குறவர்கள்னா இருக்கிறார்கள் ஒன் குறவர் மால் யானை அங்கு பெரிய யானைகள் மால் யானை பேரவெறிந்த பெருமணியை அந்த யானையை வர கண்கிறதுக்காக அவன் மணியை சுற்றி வீசலாளா பிறவர்கள் ஆனால் அந்த யானை அகருகிறது பேர வேண்ட பெருமையே மின்னன்னு வெங்கடமை அந்த மணி தான் விட அதை பார்த்து பயந்து ஓடுகிறது காருடைய மின்னு புற்றடையும் வெங்கடமை பாம்பு அதை பயந்து ஓடுகிறது தன்னுடைய புற்றுத்துள்ளே செல்லுகிறது அப்படின்னு சொல்றார் இப்ப இருக்கக்கூடிய திருமலை அப்படின்னு காட்டினார் அப்படின்னா என்ன அப்படின்னா திருமலையிலே பாம்புகள்லாம் இருக்கிறதா அந்த பாம்புகள்லாம் பாம்பு அப்படின்னா அது இடிய கண்டு பயந்து போயிடுச்சு பாம்புக்கு இடியினுடைய சந்தம் கேட்டுன்னா அதுக்கு பிராணம் கேட்டு அதனால இடி வர்றதுக்கு முன்னாடி அது தன்னுடைய புற்றுக்குள்ளே சென்று ஒளிந்து அந்த புற்றுக்குள்ள இருந்ததுன்னா அந்த இடியினுடைய சந்தம் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன நீங்க யாரும் பண்ணி பார்க்கல இருந்தோம் உள்ள போனாங்கன்னா நானும் மேல போயிடா வியாக்கியானல காட்டால இடியுடைய சப்தம் கேட்டதுன்னா பாம்புகளுக்கு பயந்து பிராணம் போயுமா அது தன்னுடைய சென்று ஒளிந்து கொள்ளணும் எப்படி ஒளிந்து கொள்ளணும் இடி வரப்போறது அப்படின்னு என்ன தெரியுதுன்னா மின்னலை பார்த்து அது பயந்து போயிட்டான் மின்னல் வந்துடுதுன்னா அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள இடி வரப்போறது அப்படின்னு பாம்பு பயந்து மின்னலை பார்த்து பயந்து இடி வந்துடும் பயந்து தன்னுடைய தொற்றுக்குள்ளே செலுத்துறதான் ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல மின்னல் வந்திருக்கா அப்படின்னா திருமலையில மின்னல் வரல இது வேற எப்படியோ பார்த்து இது மின்னல் அப்படின்னு நினைச்சிட்டு பயம் ஓடணும் அத தெரிவிக்கல ஊரும் வரி அரவம் அரவாம் தான் பாம்பு அரவு அப்படின்னாலும் பாம்பு அரபம் அப்படின்னாலும் தமிழிலே பாம்புன்னு நடந்தான் ஊரும் வரி அரவம் வரி அரவம் அரவம் அப்படின்னா அதுல கோழி கோடா போட்டுக்கலாம் வரி அப்படின்னா அழகியதாம இருக்கலாம் பாம்புடைய உடல்ல இருக்கக்கூடிய கோடை தான் அழகியதான் இருக்காங்க இந்த கோடை பார்த்தா திருமணங்கள திருமையை எவ்வளவு அழகா இருக்குமோ அது அப்படியே அந்த பாம்பு நடந்த பெரிய அரவால ஊரும் வரியரம் அது அப்படியே ஊருந்து போயிட்டே இருக்காங்க பாம்பு அப்படியே மூடிட்டே இருக்குமா அது எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல நிமிஷம் அப்படியே நிக்காதான் திருமலையில இருக்கக்கூடிய பாம்புகள் நம்ம ஊர் நிக்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டாலும் திருமலையில இருக்கக்கூடிய ஊருந்து கொண்டு சென்று இருக்குமா ஏன் ஊருக்கு திருமலையில சுத்தி சுத்தி வரலாம் திருமலையில பிரதட்சிணம் பண்றோம் ஊரும் வரி அறவ குரல இருக்க குழவர்கள் ஒன் குரவர் சிறந்த குழவர்கள் ஒப்பற்ற குழவர்கள் அப்படின்னு காட்டினார் என் குழந்தைகளுக்கு அங்க என்ன ஏற்றம் அப்படின்னா திருமலையில இருக்கக்கூடிய குழவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை ஏன் அவனுடைய தாசனாரோ அவனுடைய பாட்டனாரோ அவனுடைய முப்பாட்டனாரோ யாரும் ஒரே ஒரு நாள் திருமலையிலிருந்து கீழே இறங்கினதே கிடையாது திருமலைக்கு மேலே ஏறணும் அவ வருஷத்துக்கு ஒரு நாள் கூட கீழே இறங்குனதே கிடையாது இவரும் இறங்குனது கிடையாது இவருடைய தாப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் யாருமே திருமலையிலிருந்து கீழே இறங்குனதே கிடையாது அதனால ஒன் கொடவர் அந்த குறவர்கள்னா யானையை விரட்டுறாங்க அந்த யானை எப்படி இருக்கிறது மால் யானை மால்னா மலையைப் போல இருக்கக்கூடிய யானை மேகத்தைப் போல இருக்கக்கூடிய யானை அந்த யானையை விரட்டணுங்கிறதுக்காக மால் யானை பேரவெறிந்த பெருமணியை கல் எடுத்து அழிக்கிறார் யானையை போ போக வரட்டணும் தன்னுடைய குறவர்கள் அவர்களிடம் அந்த யானையை விரட்டணுமா அதனால பட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து யானை அழிக்கிறார் நம்ம ஊர்ல எத்தையும் வரட்டும் அப்படின்னா கல் எடுத்து அடிக்கலாம் திருமலையில கல்லே கிடையாது அங்க இருக்கக்கூடிய மணிகள் தான் நிறைஞ்சிருக்காங்க தேடித்தான் பாக்கணும் ஆனா திருமலைல கல்ல தேடணும் மணிகள் தான் முழுக்க நிறைஞ்சிருக்கான் அதனால தெரிவிக்கிறாரு ஊரும் வரியரவம் ஒணிப்பரவர் மால் யானை பேர விரிந்த திருமணியை அந்த மணி அத்தனையும் சின்ன சின்ன மணிகள் அப்படின்னா செய்யணும் ஒன்னொன்னு நன்னா மாம்பழமாட்டா இருக்கணும் அதனால அப்பேற்பட்ட பலாப்படமாட்டா இருக்கணும் அதுக்கு மேல எனக்கு ஓரோரு மணியும் அதனால அதை எடுத்து யானையை விரட்டானதுக்காக எடுக்கிறாட் கீழே கல்லு இருந்தா கல் வச்சு விரட்டுவா திருமலையில கல்லே இல்லைன்னு ஒரு அரை மணி காலம் தேடி தேடி தேடி தேடி போனா ஒரு சின்ன எதுவும் சம்பளமாட்ட ஒரு சின்ன கல் கிடைக்கணும் பக்கத்துல எது இருக்கோ எடுத்து அடிக்க முடியும் பக்கத்துல ஒரு மணி இருக்கணும் அந்த மணி எடுத்து யானையை பெருமியை கருப்பா இருக்கக்கூடிய யானை மலையை போல இருக்கக்கூடிய யானை அந்த மலையில இந்த மணி ஆனது கல் மணி இது வந்து மோதுகிறது அப்படின்னா கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையில ஒரு வெள்ளி மலை வந்து மோதுகிறான் அத போல இருக்கக்கூடியது அப்ப கருப்பா இருக்கக்கூடிய மேகத்திலே மின்னல் வந்ததுன்னா அப்ப ஒரு வெள்ளி மலையை போல தெரியுமே அதே போல யானை நேர கருத்து இருக்கக்கூடிய யானை நேர இந்த மணி பட்டதுனால அதனால வரக்கூடிய ஒளி இருக்கிறது அது அந்த திருமலையில இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் பார்த்துட்டு இது மின்னல் என்று பயந்து அடுத்து இடி வரப்போறது அதுக்கு முன்னாடி நாம போய் ஒழுங்கணும் என்பதற்காக தன்னுடைய புற்றுக்குள்ளே செல்கிறது என்று தெரிவிக்கிறார் காருடைய மின்னண்ணு புற்றடையும் வெங்கடமே நேரத்துடன் என்னென்னும் ஆலாஜிடம் என்று அருள் செய்கிறார் அது எதுக்காக திருமலையில யானையா ஏதோ ஒரு மணியா ஏதோ குறவர்கள்னா இருக்கா அடுத்து பாம்பு இருக்கான் இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா திருமலையில இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு உத்தேசியம் திவ்ய கேக்கலங்கள்ல எதது இருக்கிறதோ அது அத்தனை நமக்கு உத்தேசியமாக இருக்கக்கூடியது ஆன்சால் தான் என்கிற பெரியவர் தான் பெருந்தொழுந்தார் திருமலையில சீனிவாச பெருமாளில எங்க எதை விடாமல் செய்து கொண்டு வரக்கூடியவர் ராமானுஜருடைய ஆக்னியின் பெரியவர் அவர் ஒரு தடவை திருக்கழ்கை சோழசிமபுரம் மேலேந்து கட்டுப்பிரசா பிரசாதத்தை கொண்டு வந்தார் கீழே வந்த உடனே கொஞ்சம் பசி ஏற்பட்டது பிரசாதத்தை ஸ்ரீகாரம் அனுப்பிப்போம் என்பதற்காக கட்ட அவுத்தார் அங்க இருக்கக்கூடிய துத்தியோனத்தை எடுத்து சாப்பிடணுங்கிறதுக்காக கட்ட பேசி பார்த்தா அதுல மொத்தம் எருந்திருந்து எறும்பு இருக்கேன் என்பதற்கான அப்படியே மூடி நானும் மேல விடுக்கு மேலே இருந்து அந்த பிரசாதத்தை அவிக்கிறார் அவிட்டு அங்க இருக்கக்கூடிய எறும்ப தான் வரைக்கி விடாது கூட இருக்கிற இந்த எறும்ப தூய விரக்கலாமே எதிர்காலம் மேலேயே கரைக்கி விடணும் அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல எங்க வந்து பெண்கரையை மனம் இந்த எறும்பா வந்து கறந்துருக்கோ நாம் அறியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நெஜ சூரியன் மேலிருந்து தெரிவித்தார் அல்வாரி பாஸுரத்தினால் காட்டினார் ஊரும் வரியம் ஒன்புறவர் பேரவிரிந்த பெருமணியை காரடைய மின்னன்னு குற்றளையும் வெங்கடமே மேல துறவ என்னென்னும் ஆகவிடம் பாப்புறத்தினாலே காட்டுகிறார் அடுத்து மற்றொரு பாக்கலாம் எடுவார் விடை தொடுவார் யானை இணைந்து வைகள் தொடுவார் வினைச்சுடரை நன்றிக்கும் வெங்கடனே என்னை பாப்புறத்தினால அறிவிப்பு செய்கிறாரே எழுவார் அப்படின்னு காட்டினார் மூணு வகைப்பட்ட அதிகாரிகள் திருமணக்கடலையான சேமிக்கனும் என்ன வருகிறார்களாம் எழுவார் அப்படின்னு காட்டினார் எழுவார் அப்படின்னா வேடிக்கையாக எங்களுடைய ஆச்சாரியம் தெரிவிக்கிறார் காலக்கேபத்தை எடுத்து போய்பாடு காலத்துல காலக்கேபம் முடியும் எட்டே காலத்துல புறந்து போய் அவள் விழுப்பார் தெரிவிக்கிற விலை கொள்வார் காலக்கேபம் முடிஞ்சவுடனே சுவாமி அடிய உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாலே அவளுக்கு விளைவி கொள்வார்கள் அடுத்து இன் துளா யானை வருவா வகை நினைந்து வைகா சொல்வாள் கலட்சேபம் சொல்றவரையா அதுக்கப்புறம் வரிகளுக்கு சொல்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா கூடவே இருந்து குரியத்துக்காக விஞ்ஞானம் பண்ண அதிகம் அழிவார் மாசத்தை சொல்றது எழுவார் அப்படின்னா சிங்காச பெருமாளை சேமிக்கணும்னு வந்திருக்கக்கூடிய முதல் வகை அதிகாரி ஐடி வலியம் போடணும் அப்படின்னு வந்திருக்காங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் எனக்கு பத்து கோடி வேணும் எனக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி பணம் போடணும் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கானே நாங்கத்தான் தெரிஞ்சுக்கிறார் எழுபார் அப்படின்னு அடுத்து விளைவி கொள்வார் விடை கொள்வார் அப்படின்னா எனக்கு கைவத்தியம் போகணும் அப்படின்னு வந்திருக்க கூடியவர் யம்ியம் கை வரியம் வைகள் பெங்கரியத்தை விடாமல் செய்யணும் காலையில திருப்பள்ளி அழிச்சு சுப்பிரபாதத்திற்கு தேவைக்கே நான் விடணும் அடுத்து திருப்பாவை தாக்க முறையா அதுக்கு இருக்கணும் மணிக்கு திரவஞ்சனமா நான் இருக்கணும் கடைக்குல மத்தியானம் அத்தனை கைங்கரியம் ராத்திரி அத்தனை கைங்கரியம் ஒன்னரை மணிக்கு கதவு கைங்கரியம் போன ஒரு தன் காத்தானோ அவன் தான் இணைந்து வைகள் சொல்லுவார் அப்படின்னா மூன்று வகைப்பட்ட அதிகாரிகள் பகவான் திருவேங்கர முறையான இடத்திலே மூன்று வகையான பூஷாஸ்தங்களுக்கு வந்திருக்காரான் ஒரு தன் பணம் போனும்னு வந்திருக்க கூடியவன் அவனுக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு கையாள் மற்றொரு தன் கைவல்லிய மோட்சம் கைவல்யாசி பெயர் மூன்றாம் வகைப்பட்டம் பேனும் பெயர் இந்த மூன்று வகைப்பட்ட அதிகாரிகளை தான் திருப்பல் ஆண்டுல பெரியாழ்வார் தான் அழைக்கிறார் முதல் ரெண்டு பாத்திரத்தினாலே தான் திருப்பல் ஆண்டு பாடுகிறார் மூன்றாவது பாத்திரம் நான்காவது பாசனம் அஞ்சாவது பாத்திரம் மூணு வகைப்பட்ட அதிகாரிகள் அழைக்கிறார் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்று அடுத்த மூணு பாத்திரங்களினாலே மூணு பேர் வந்து சேர்ந்தாலே அவர்களோடு சேர்ந்து தான் பல்லாண்டு பாடுகிறார் பன்னெண்டாவது பாஸ்திரம் பலஸ் இந்த திருப்பல்லாண்டு பாடுனா என்ன கிடைக்கும் வைகுண்டத்துக்கு போய் அவர்கள் பல்லாண்டு பாடுவார்கள் என்று தெரிவிக்கிறார் இதுதான் ரெண்டு பாஸ்திரம் பாடுகிறார் அடுத்த மூணு பாஸ்கிரம் ஐஸ்வர்யா கைதல்யாட்சி பகவத் லாபார் சி மூன்று பேரை அழைக்கிறார் அடுத்த மூணு பாத்திரம் வந்து சேர்கிறார்கள் அடுத்த மூணு பாத்திரம் அவர்களோடு சேர்ந்து தான் பல்லாண்டு பாடுகிறார் கடைசி பாத்திரம் பல சுத்தி இந்த பல்லாண்டை திருப்பல்லாண்ட எவரின் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வைகுண்டத்துக்கு போய் பல்லாண்டு பாடுவார்கள் பாட்டாளே வைகுண்டத்துக்கு போய் தான் பல்லாண்டு பாடமா அப்படின்னா இங்க பல்லாண்டு பாடுவது அப்படிங்கிறது அவன் முதல்ல பழகுறானா வைகுண்டத்துலதான் அவர்களுக்கு வேலையே நாம ஏதோ படிக்கிறோம் அதுக்கப்புறம் தியரி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அதே போல இந்த லீலாதிபூத்தில இருந்து பெருப்பல்லாண்டு பாடுகள் அப்படிங்கிறது தியரிட்டிகள் இங்கிருந்து வைகின்றத்துக்கு போய் பல்லாண்டு பாடுகள் அப்படின்னா பிராக்டிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார் அதனால இந்த அர்த்தங்கள் அனைத்தையும் இது பெரிய அறிவார் காரணம் என்ன அப்படின்னா உயிரி இந்த பாஸ்திரத்தினாலே காட்டுகிறார் வைகள் சொ அறிவு செய்வதற்கு காரணம் என்ன கண்ணன பெருமான் சீதையிலே காட்டுகிறார் ஏழாவது அத்தியாயத்தினாலே ஞானியினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் சதுரவிதா பஜன் சேமா ஜனா துகுதினோர் தான் ஜே நேயா ஏகபத்சிஷ் பிரியோகிஞ்சா அஹம் சமய உதாரைத்தே ஜானிட்டு ஆமைய மெய் ஆத்தி ஆமா மாமேவ் தம் கே வஹூனே ஜானவன்மா ஆமா என்ன நாட்டே ஜான அதுல மதவெட்டுல யாரெல்லாம் அர்த்தார்த்தின்னு பெயர் மற்றொருத்தனுக்கு ஜிஜ்யாசு அப்படின்னு பெயர் கடைசியில வந்திருக்கிறானே அவனுக்கு ஞானி அப்படின்னு கயர் ஆர்த்தா அப்படின்னா துக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு என்ன துக்கம் அப்படின்னா நேற்று வரைக்கும் பணம் வச்சிருந்த இன்னைக்கு பணம் இல்ல நேற்று வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் இருந்தது இன்னைக்கு அந்த பணம் காணாம போயிடுச்சு அதனால துக்கப்படுகிறானே அவனுக்கு ஆர்த்தன் அப்படின்னு பெயர் மற்றொரு தனக்கு அர்த்தார்த்தி அர்த்தார்த்தி அப்படின்னா புதுபா பணத்தை திரும்பக்கூடியவன் கீழே பணம் வச்சிருந்தான் ஆனா காணாம போயிடுது அதுக்காக பகவான் அடுத்த காணாம போன ஒரு கோடி ரூபாய் எனக்கு திரும்ப கொடுத்துட்டு வந்து பகவான் அவனுக்கு அர்த்தம் பெயர் அர்த்தார்த்தி அப்படின்னா எங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஆனா இந்த கோடி காணாஸ் இன்னும் பத்து கோடி வேணும் என்ன பகவான் இடத்துல வந்து அவனுக்கு அர்த்தார்த்தி அப்படின்னு பெயர் அடுத்து ஜித்யாசு அப்படின்னா கைகல்ய மோட்சத்தை பிரார்த்திக்கக்கூடியவன் ஞானி அப்படின்னா பகவத் கைங்கல்யத்தை பிரார்த்திக்கக்கூடியவன் இப்ப நான்கு வகைப்பட்டவர்கள் சொன்னாலே இந்த நான்கு வகைப்பட்டவர்களைத்தான் உய்வி ஆழ்வார் எழுவார் இடை கொள்வார் யானை வழுவா வகை நினைந்து வரிகள் கொள்வார் என்று மூவராக காட்டினார் அங்க நாலு இருக்கேன் எப்படி ஒண்ணு குறைஞ்சது அப்படின்னா ஆறு தன் அர்த்தாச்சின்னு ரெண்டு பேரும் பார்த்தோம் ஒரு தன் புதிதாக பணம் போனும் அப்படின்னு பணத்தை இன்னொரு தன் இழந்த பணம் போகணும் என்று பணத்தை ஆசப்படுறான் ஆமாம் ரெண்டு பேரும் பணத்துல ஆசைப்படுறா அவர்களைத்தான் பெரியாழ்வார் எழுவார் அப்படின்னு ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னு காட்டினார் ஆக கண்ணன பெருமான் கீதையிலே நான்கு வகைப்பட்டவர்கள் என்னை வந்து ஆசிரியர்கள் அப்படின்னு காட்டினானே அதே அர்த்தத்தை தான் பெரியாழ்வார் எழுவார் விடை தொள்வார் இன் துழா யானை வலுவா வட நினைந்து பகவானுக்கு ஐஸ்வர்யம் போகணும்னு வந்து கேட்டான் எங்களுமான் பத்து கோடியே எங்கெருமா கொடுத்தான் கொடுத்த உடனே பகவான மறந்து விட்டு இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும்னு வந்து இருக்கிறானே எடுவாரு அப்படின்னு கையா என்ன பகவானை மறந்து விட்டு பகவான் கொடுத்த செல்வத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானே அதனால எடுவாரு அப்படின்னு கையாள் விடை கொள்வர் அப்படின்னா வைகுந்தம் வைகுந்தத்துல இருக்கக்கூடிய கைவல்ய மோட்சம் அந்த கைவல்ய மோட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் தன்னுடைய ஆத்மாவை தானி அனுபவித்துக் கொள்ளக்கூடிய நிலை அதுக்குதான் கைவல்யம் அப்படின்னு அந்த அனுபவத்தை பிரார்த்தித்தான் எந்திரமான் அவனுக்கு கைவல்ய மோட்சத்தை கொடுத்தான் பகவானத்தை எனக்கு கைவல்யத்தை கொடுத்தியே நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பகவானை விட்டு பிரிந்து போய் விட்டான் அதனால விடை கொள்பர் அப்படின்னு காட்டினான் அடுத்து பகவத் கைங்கரியத்தையே பிரார்த்திக்க கூடியவர்கள் வலுவா வகை இணைந்து வைகள் தொழுவர் என்ன ஐஸ்வர்யாத்வி கைகல்யாத்ரி தகவல் லாபார்த்தி மூன்று வகைப்பட்டவர்களும் திருவெங்கடமுடைய நேரத்தில் வந்திருக்கிறார்கள் வினைச்சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே வானோர் மலைச்சுவரை தூண்டும் மலை பாக்க வினைச்சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே நம்முடைய பாப்ப புண்ணியங்கள் அனைத்தையும் போட்டிவிடும் திருமலை திருமலையில் இருக்கக்கூடிய பகவான் போக்குவான் அப்படின்னு சொல்லல நந்திக்கும் வெங்கடம் போக்கிவிடும் கதாவித்வான் புண்ணிய பாபை நிரஞ்சன பரம சாந்தியமுகி என் சாஸ்திரம் தெரிவிக்கிறது பாக புண்ணியங்கள் தொலைந்தால் வைகுந்தம் என்று இந்த வேதவாக்கியம் தெரிவிக்கிறது இத அழ்வார்கள் காட்டினார்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும் தமிழ்ல இருக்கக்கூடிய கம்பர் அவர் தானும் காட்டுகிறார் சுக்ரீவன் சுக்ரீவன் அத்தன வானரப்படைகளில் ஓரோரு இடத்துக்கு என்பதற்காக அனுப்புகிறான் வடக்கு பக்கம் இவர்கள் பொங்கும் தெட்டு பக்கம் இவர்கள் பொங்கும் என்று ஓரோரு இடத்திற்கும் திருப்பி விடலாம் அதுல தென் நோக்கி அனுமான் அங்கதன் சாம்பான் முதலான பல பெரியோர்களை அனுப்புகிறான் அவர்களிடத்துல சுக்ரீவன் திருப்பிக்கிறான நீங்க எங்க வேணாலும் பொங்கல் ஆனா திருமலைக்கு மட்டும் போயிடாதீங்க சீனவாச பெருமாள் இருக்கக்கூடிய திருமலைக்கு மட்டும் சீத்தையை தேடணும்னு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் போக வேண்டாம் அத்தனை பேரும் நம்ம சீனிவாச பெருமாளை தீபிகம் தீபிகணும்னு ஆசைப்பட்டு நிற்கோம் ஒரு வருஷமா ஆசைப்படுறோம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது ஆனா அவர்களை பார்த்து நீ போகாதீங்க சொல்றான் சாஸ்திரம் கிரிக்கத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது திருமலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றது ஆழ்வாரா திருமலைக்கு போயிட்டு வா போயிட்டு வான்னு சொல்லுங்க போகுது திருமலைக்கு போயிட்டு வா போயிட்டு வானா ஆய்வார் சொல்லுங்க ஆனா சுக்கிரீவன் பார்த்து திருமலைக்கு மட்டும் கோகாதீங்கன்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நீங்க திருமலைக்கு போக திருமலையை பார்த்த உடனே உங்க பாக்க பண்ணியும் புரியும் பாபவபடியும் போயிடுச்சுன்னா புண்ணிய பாப்பை வைகுண்டம் கிடைத்துவிடும் திருமலையோ கிடைச்சு நீங்க வைகுணத்துக்கு போயிட்டுனா அப்புறம் நான் யாராவது சின்ன சீத்தையை தேடுறது அதனால திருமலைக்கு மட்டும் போகாதீ போல் அப்படின்னு சொல்றாங்க கம்பர் தன்னுடைய நாம கதையிலே அதனால அத்தனை பாபங்களிலும் போக்கக்கூடிய திருமலை திருமலையில் இருக்கக்கூடிய அருவிகள் காலங்கள்லாம் வழிவா அழிவு செய்ய வேண்டும் அருவி திருமைய எழுதுகள் ஆழ்வார் காட்டுகிறார் அருவி தெளிப்பில் இருக்கக்கூடிய அருவிகள் சொல்ற எங்கேயாவது அருவியினுடைய சப்தம் நமக்கு தெரிந்து இருக்குமா ஒரு எர்த்த விடும் சமுதிரத்தினுடைய சப்தத்துக்கு அர்த்தமே கிடையாது ஒரு எர்த்த விடும் கனி கோட்டம் இருக்குமே தவிர அதுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது ஆனா திருமலையில் இருக்கக்கூடிய அருவிகள் அந்த சப்தம் தெளிவு குரல் அருவி அப்படின்னு பாக்கிறான் தெளிந்து இருக்கிறதா என்ன தெளிவு அப்படின்னா அது ஏதோ சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றதுன்னா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிய முக்கரிசை பார்த்து எவெருமான் சுவாமி சுஷ்கரணி கட்டன் ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு சொல்லவே வைகுந்தநாதன் வைகுந்தத்தை விட்டுட்டு திருமலையில வந்துருக்கானா நீங்க மட்டும் எதுக்காக வைகுந்தத்துல இன்னும் உட்கார்ந்திருக்கீள் திருமலைக்கு வாடும்போல் திருமலைக்கு வாருங்கோல் அங்கே இருக்கக்கூடிய அருவிகள் நான் அது அழுவா இருக்குடம் அதனால என்று தெரிவிக்கிறார் நந்தவிக்கும் வெங்கடமே நம்முடைய பாப்பங்கள் அனைத்தையும் நந்தவிக்கும் வெங்கடமே மனச்சுடரை தூண்டும் மலை மலை வானோர் நித்தியத்துவிகள் மனச்சுடரை தூண்டும் மலை அவர்களுடைய மனசுல திருவெங்கடமுடைய சேவிகனும் திருமலைல நித்தியவாசம் பண்ணணும் என்று ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய மலை திருமலை என்ன ார் இப்படி சீனிவாச பெருமாள் என்ன பல திவ்யத்தின் பெருமான்களைவார் தனது முதல் திருவந்தாதியை காட்டினார் தாரமாக முதல் திருவந்தாதிகள் நாம் என்ன தெரிஞ்சுகணும்னா பரபக்தி என்பதை ஒய்யாழ்வார் வெளியிட்டு காட்டுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உபயூபிநாதன் நாராயணன் என்று காட்டினார் என்பதை முதல் திருவந்தாரில் இருந்து அறிந்து கொள்ள வேணும்னு உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு அடியனேன் இந்த நியமித்து இருக்கக்கூடிய நம்முடைய வக்கீல் சுவாமி இந்த சுவாமி சதாபிஷேகம் கண்டழுகிறார் அதனால அந்த சுவாமி இன்னும் மேலும் மேலும் இருந்து பல கைகரியங்களை செய்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பாரிசின்றே இருக்கார் அது நாங்கள் என்ன இருந்த கட்டங்கள் நானும் அவனும் அது அந்த சுவாமிக்கும் அடியா தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இது போல காலகட்டம் நடக்கணும் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறது ஒரு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதாம ஒரு வருஷ காலம் நாம் நடக்கணும் என்கிற ஒரு எண்ணத்துல இருந்த ஆனா நம்முடைய பெருமாள் பார்த்த காலத்தில் வெங்கட கிருஷ்ணன் அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் ஆனா ரொம்ப ஆச்சரியமாக நடக்கக்கூடியது முதல் நாளே தொடக்கம் ஆச்சரியமா நடந்துதான் அதே போல நம் பிள்ளை சமதியிலேயே இருந்து நடக்கிறது அதனால மேலே மேலே நடக்கக்கூடிய அத்தனை காலக்ஷேபங்களும் நடக்கும் எங்கள் பெருமான அபிரங்களை நடக்க வேணும் நடக்கும் எம்பெருமான பிரார்த்தித்துக் கொண்டு அடிய வார்த்தையை சத்தையோடு செடி கொடுத்து எழுந்தபடி இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்களாக எழுந்தபடி இருக்கக்கூடிய பிள்ளை நோக்கம் ஜி எஸ் சுவாமியினுடைய வந்தத்தைச் மதுரவதி ஆழ்வாரர் திரு வம்சத்தைச் சேர்ந்தவர் என்ன புறத்தாய்வானுடைய திருக்குமாரனான சராசர பட்ட சுவாமியுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர் என்ன வானமாமலையிலே வித்வானாகத்தான எழுந்தொழில் இருக்கக்கூடிய தற்பொழுது திருவள்ளிக்கேணிலே நித்தியவாசம் காணக்கூடிய சுவாமி அண்ணன் அதனால பெரியவர்களுக்கும் அடியனுடைய பிரதஞதையை தெரிவித்துக் கொண்டு அடியுடைய வார்த்தையை தத்தையோடு செறிமுத்த உங்களுடைய பெருமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு எங்கள் திருமுகத்திற்கு செல்வ பெருமானால் எங்குமே எல்லோருமே சிறுவர்கள் பெற்று என்ற தெரிவித்துக் கொண்டு அடியோடு என்னோடு கேள்வி இருக்க என்று சொல்லி இத்தோடு நீங்கள் கமிக்க சாத்தியம்